சொத்தின் மரு விருபான விரிவடையுது பிரியுது இல்லவா அது அகண்டாக விருத்தி அகண்டாக விருத்து அஞ்ஞானத்தை நாசம் பண்ணணும் அதனால அஞ்ஞானம் பிரம்மசுவரமும் என்னிடத்தில் வராது வந்தால் என்னை ஜெயிக்காது அது சண்டை போட தெரியாது நான் ஜெயிச்சிருவேன் ஆனால் அந்த அகண்டகார விருத்தி வறுமையானால் தோல் விளைவேன் என்ற கருத்தை சொல்லாமல் ஒருவன் தாங்கி வந்தால் என்னுடைய படைகள் வெற்றுவிடும் என்று சொல்கிறார் ஆகவே அகண்டாகார விருத்தியை பற்றி தெரியாது எவன் வந்தா இதுவரைக்கும் எவன் வந்ததில்லையே மூணு வந்திருக்காங்க அப்படிங்கிறதுனால அஞ்ஞானத்துக்கு அகண்டா தெரியாது அகண்டா விருத்தி பார்த்தோன்னா அது ஓடி போயிருமல்லவா வெளிச்சத்தை பார்த்துக்கிட்டு போயிருமல்லவா தெரியாது சரி ஒரு அஞான அஞானத்தை போக்குவதற்கு சொருபத்திலிருந்து அதனால் ஒரு துருப்பத்தி ஆகணுமா என்று சொன்னால் அடுத்த பாடல பாருங்க துருத்தி மாயையை சுலுத்தி எச்சுடாத தற்சொருபானந்தானே விருத்தி ஞானமா சுட்டது எப்படி எனில் வெயிலால் உலகெங்கும் பலித்த சூரியன் சூரிய விருத்தியால் எரிக்கும் ே துருத்தியும் மாயை இந்த மாயான துருத்தின்னா சங்கோசிகாசம் இந்த கொல் கொல்லம்பட்டையில் அப்படி அம்மிக்கிடுவான் விட்டால் உப்பும் சுருங்கும் அதுபோல் இந்த மாயானது விரியம் சுருங்கும் சங்கோசவிகாசம் போயிடும் சங்கோசம் சுருங்கிறது விகாசம் விரியது அப்படி ஏற்பட்ட மாயானது சுளுத்தியில் சுடாத தற்சொருபஞானந்தானே சுழித்தில அஞ்சாயிரத்து நாசம் பண்ணல அதுவே ஞானந்தானே வெறுத்தி ஞானமாக சுட்டது எப்படி அதே நகண்டாருத்தியாவது சுடுமோ என்று கேட்ட உதாரணம் சொல்கிறார் வெயிலால் உலகெங்கும் பறித்த சூரியன் சூரியன் கொடுத்து கொள்ள வெயில் தாங்க முடியலன்னு சொல்கிறோம் ஆனாலும் கூட செத்து போகிறது இல்லை அது உழைச்சாங்கன்னு அதிகார விஷயம் எப்படி போட்டோம் செத்து போகிறது இல்லை இருந்தாலும் அந்த சூரியகாந்தத்தில் பற்றி அக்னியாகி எரித்தவாறு போல் சூரியகாந்தக்கள் அதான் புத கண்ணாடி அதில் படும்போது குவியுது கிரணங்கள் குவியுது சாமானியம் வந்து விரிஞ்சிருக்கு குவியும் போது அருகில் இருந்த பொருளை எரிக்குது அப்படி போல் எரித்துவாறு போல் சமாதியில் விருத்தியால் எரிக்கும் தானே எரிக்கும் என்று அறிவாயினார் சமாதி அவஸ்தையில் அது அகண்டகார விருத்தியானது அஞ்ஞானது நாசம் பண்ணணும் எதனால் அருவமே உருவமாகிறது உருவம் அண்ணா இந்த மும்மூர்த்திகள் போலவா உருவம் அல்ல இது விருத்தி உருவம் எல்லா விருத்திகள் அஞ்சானது நாசப்படக்கூடிய யோகிதில்லை இந்த அண்ணா காரத்தை ஒன்றுக்கு தான் ஒன்று அதுதான் ஞானவேந்தன் பேர் ஆக ஞானவேந்தன் என்னார் தெரியாது அது தெரிஞ்சால் அது நாசம் அடைய அப்போ நாசம் அடையிடணும் அதனால யார் ஜெயிக்கிறது இருக்காங்க என்று அஞ்சன் சொல்கிறது அதுதான் காரணம் அகழி சச்சியானந்தபுரம்னால் என் நிச்சயம் வரும்போது இந்த அஞ்சனுடைய பட்டணமானது நாசமடை தோளசேலம் இதனால் அகழ் சச்சியானபுரம்ன்ற பானம் வந்தாக்கோளசீரானம் போயிடுது துளசீரன் நானுங்கிற பானம் போகிறதுனால அந்த அஞ்சனுடைய பட்டணம் போயிடுச்சுன்னு அர்த்தம் அஞ்சனுடைய பட்டணம் போயிடுச்சுன்னாக்கா அஞ்சன் நாசமடை போகிறான் அவனுக்கு வேலை இல்லை அவனுக்கு காவலாக இருந்த அதான் யான் யானதுங்கிற எண்ணம் இருந்ததுல மதில் போயிடுச்சு மதில் போனப்பட பட்டம் இருக்காது பட்டம் இல்லை அகழியும் போயிடும் சுற்றத்தாரில் அகழி சுற்றத்தார் மேலே அய்மானம் இருக்காது அப்படி என்ன இருக்குது அஞ்சன் ஒருத்தர் தான் பாக்கி இருக்கான் அவன் கைது செய்யப்படுகிறான் அஞ்சன் பட்டம் போச்சேன்னா ராஜா கைது பண்ணுவாங்கள்ல அடிப்பான் அஞ்ஞானம் கைதி ஆகிறான் அவன் ஆகலை கைதி பண்ணிடுறான் அப்படின்னு அர்த்தம் ஆகவே இந்த அகண்டாகார விருத்தியை போய் தெரியாததுனால என்னை ஜெயிக்கிறது யார் அப்படிங்கிறார் ஆகவே இந்த அகண்டாக அறிவுறுத்தியன்னு சொல்லக்கூடிய ஞானவேந்தன் அஞ்சனை நாசம் பண்ணுறது எதனாலே என்ன சொன்னால் யானைகிற பாவனை போக்குது யானை நகர பாவனை போச்சுன்னு சொன்னால் அஞ்சனுக்கு மதில் போச்சு பிறகு தோழசேரத்தில் நாணங்கிற புத்தி போனதுனால தோழசேர பட்டணம் நாசமடைந்தது பட்டணம் நாசமடைந்த காரணத்தினாலே பட்டம் அந்த சோழசியல் சம்பந்தப்பட்ட சுட்டத்தாராகவே அகடியும் போச்சு இப்போ என்ன இருக்குது அஞ்ஞானம் ஒன்று தான் இருக்குது அது அஞ்ஞானமும் விரைவில் நாசமாக போகுது ஆகவே அதான் சொல்கிறது இந்த ஒரு சுரூபமே விழுத்தியூர் புகுந்து வரும்போது ஆற்றல் ஏற்படுது அந்த ஒளிக்கு சூரிய ஒளியானது புதக்கண்ணாரில் புகுந்து வரும்போது தான் எரிக்கும் தன்மை ஏற்படுகிறது அது வந்து வெப்பத்தன்மை தான் பரவலாக இருக்கிறதுனால அதுபோல் அகண்டாகார விருத்தியானது இங்கே அஞ்சனை நாசம் பண்ணுவதற்கு தயாராக இருக்கிறது என்பதை அஞ்சனுக்கு தெரியாது அதனால்தான் இப்படி சொல்கிறான் எப்படி ஏக முதலோன் வருவன் அதில் ஆகியில் அத்வைதரூபமான பறவமையை வந்ததேனில் யுத்தம் செய்வதற்காக அருவமானவர் என் கண் முன்னதாக நின்றுள்ளார் நிற்க முடியாது உடம்போடு உடனே வடிவோடுற்ற வரை மண்மொதன் முதலான படை வீரர்கள் அழிந்து விடும்படியாக நாசமாக்குவார்கள் உருவம் தாங்கி வந்தான் அகண்டாகார விருத்தி தோள உருவம் அல்ல அதிர்ஷ்டான சுரூபத்தை தன்மையும் இல்லை பிறகு ரெண்டின் சேர்ந்த இது நிலை இது விருத்தியில் அகண்டாகார விருத்தியில் ஆத்மாவுடைய தன்மையானது சேகரம் பட்டிருக்கிறது அது சேகரம் பண்ண காரணத்தினால அந்த பாவனை திடப்படும் போது சரீரத்திலேயோ உலகத்திலேயோ நான் என்று எனது என்று பாவனை அடிபட்டு போகுது அடிபட்டு போனால் தான் அனாகரத்தில் அர்த்தம் திடம் இல்லை நாம் தான் பேசிக்கிட்டே இருக்க திடம் இல்லை சரி இடம் இருக்குது நான் எனதம் இல்லை அந்த அகாகரத்தில் திடம் இல்லை இப்போ நித்தியாசனம் தீவிரமாக செய்யும்போது இடம் வரும் வரும்போது நான் கல்யாணம் சம்பந்தப்பட்ட படைதல் நான் காமக்கூட போயிடும் போகும்போது அஞானனும்ிறகையில் நாசம அடைகிறான் அவன் கை என்பதை பின்னால சொல்ல போறான் அவர்கள் தானவர்கள் மாணவர்களானவரின் யாவர் மறை கூறு பரிசே ஞானபராகி மதராசன் முதலான திருநால்வரையும் அஞ்சி இதைப் பயணி மூலமும் மத்திய தானது விளக்க உரையும் அங்கிவேந்தன் படையிழச்சி இப்போது பத்தொன்பதாவது அத்தியாயம் இருபத்தி தேவர் அசுரர் மனிதர் முதலியோரில் வேதசாஸ்திரங்களில் சொன்னபடி தத்துவ அடைந்து காமக்ரோதாதிகளை வெள்வரனர் இதன்பொருள் வானவர்கள் தானவர்கள் தேவர்களாயினும் அசுரர்களாயினும் மாணவர் ஆனவரின் மனிதர்களாயினும் யாவர் மறை கூறு பரிசே அவர்களில் எவர்கள் வேதாதிகளில் சொல்லிய பிரகாரம் ஞானபரர் ஆகி மத ராசன் முதல் இருநால்வரையும் வென்ற அவரே தத்துவ ஞானமுற்றவராய் மனுமதன் முதலாயிருக்கின்றையும் ஜெயித்தவர்கள் ஆவார்கள் அதாவது காமக்குரோத லோகமோக மதம் ஆச்சரியம் ராகத்வேஷம் சொல்லக்கூடிய எட்டு பேர் அவர்கள் தேவர்களாக இருந்தாலும் நசூர்களாக இருந்தால் மனதிலாக இருந்தாலும் எவனாவது இந்த எட்டு கொண்டு ஜெயிச்சும் இருக்கானா ஆகவே அவர்கள் படை ஒன்றும் பண்ண முடியாது என்று அஞ்சன் சொல்வதாக தெரிவித்தான் திரியமுள்ளு மனபுந்தியுயிர் ஓங்கியவகங்காரமுமிங் யாதும் ஒரு சங்கமேனும் மேலணிய நொன்றுவிடு ஒளிவுக்கில் அவன் இங்கிறவனே அவதாரிகை சூழதேகம் ஞான கர்மேந்திரியங்கள் மனம் புத்தி வாயுக்கள் அகங்காரம் ஆகிய எழுவித படையில் ஒன்றை நீக்குவனே அவனை கடவுள் எனலாம் எனல் அஞ்சன் சொல்கிறது ஏழு உபாதி இருக்கு ஒரு உபாதியாவது அவன் போக்க முடியுமா அந்த ஞானவேந்தன் அப்படி செஞ்சாக அவன் ஞானவேந்தன் கடவுள்னு ஒத்துக்கலாம் இதன்போரு ஓதும் உடல் தோல் முதலிய ஆறு தத்துவமாய் கூறும் தோளத்தியாகமும் இந்திரியம் ஞான கர்மேந்திரியங்களும் உள்ளு மனம் சங்கர்பருவ புந்தி உயிர் புத்தியம் பிராணாதிவாயுக்களும் ஓங்கிய அகங்காரமும் உயர்ந்திருக்கின்ற அகங்காரமும் இங்கு யாதும் இவ்விடத்து எல்லாமும் உரு சங்கம் எனும் சேர்ந்த கூட்டம் ஏழனியில் ஏழாகிய படை வகுப்பினில் ஒன்று விடுவிக்கில் ஒன்றிலாவது அபிமானம் விளங்கும்படி செய்வனில் அவன் எங்கு அவனே இவ் உலகில் இறைவனே பரமேஸ்வரன் என்று உழைக்கலாம் இங்கே அபிமானம் என்று சேர்த்திக்கணும் ஏனென்றால் உடம்பை விட முடியாது இந்திரிகள் உடம்பு முடியாது அபிமானந்தேன் சொல்லி சாஸ்திரத்தில் சாஸ்திரம் உபாதிகள் விடணும்னு சொல்கிறதே இல்லை இருக்கின்ற அபிமானத்தை விழுங்கள் ஏனும் இது சோபாதிக பிராந்தி ஞானம் வந்தபோது தோற்றுக் கொண்டு தான் இருக்கும் கால ஜலம் போல காலல் ஜலத்தில் இருக்கின்ற அபிமானத்தை விளங்க கால ஜலத்தை விட முடியாது அது சூரியன் அத்தமனமாக தோற்றத்தான் செய்யும் அப்படி போல பிராரத்தம் இருக்கிற வரைக்கும் தேகாதிபரம் இருக்கத்தான் செய்யும் அப்படி இருந்ததுனால என்ன லாபம் நமக்கு அபிமானம் வச்சும் அதனால துக்கம் இருக்குது அபிமானத்தை விட்டும் சுகம் இருக்குது இது சகலத்தியாக இருக்கும் சீத்துவசன் கதையில் அதுதான் பார்த்தோம் சூழலை சீத்துவசனை அயிமானம் தான் விட சொல்வது அவளுடைய உடம்பு விட சொல்ல உடம்பு எல்லாம் விட்டுட்டேன் உடம்பு தான் இருக்குது அது கூட மலையிலே ஏறி கீழே விழுந்து சாக போகிறேன் இந்த உடம்பு என்ன செஞ்சது உடனே உடம்புல அபிமான வெடு உடம்பு இருந்துட்டு போகட்டும் அது பிராரந்த முடிகிறவருக்கும் உடம்பு இந்திரியிருக்கு தான் செய்யும் காணல் ஜலம் சூரிய அசமனாக இருக்கத்தான் செய்யும் அதனால் காணல் ஜலத்தை அது இல்லைன்னா தான் அது பொய்யோ நிச்சயப்பேன்னு சொன்னாக்க அது நிரூபாதி பிராந்தி இல்லை சோபாதி பிராந்தினு பேரும் வேந்தர் ரெண்டு அங்கீகாரம் சோபாதி பிராந்தி நிரூபாதி பிராந்தின்னு பே பிராந்திகள் அரிசான் யானத்தினால் நீங்கணும் சிலது நீங்க ஆகாயம் அது நீரிடம் அது கற்பித்தவங்க நிச்சயம் பண்ணாலும் தோட்டிகிட்டு தான் இருக்கும் பழுதில் பாம்பு அது வெளிச்சவச்சம் பார்த்தவர்கள் பாம்பு இல்லை பழுது இருக்குது அது அப்புறம் உபாதி போயிடுச்சு பாம்பு தோற்றாது அப்புறம் ஒரு கால் வெளிச்சம் நிறுத்தவரும் பாம்பை தோட்டினாலும் கூட ஏன்னா பாம்பை ஏற்றுக்கிறது அப்போ சுவாதி பெறாதது அதே மாதிரி நிருபாதி பெறா இருந்தது அப்போ இருக்கிறதுனால சாஸ்திரங்களில் இந்த வேதாந்தாஸ்திரங்களில் அய்மானம் தான் விட சொல்லிய பொள்ளை விட சொல்லவில்லை விடக்கூடாதா அது அவருடைய இஷ்டம் விடலாம் விடாமல் இருக்கலாம் அதனால் இளத்தார்களும் யானைகளாக இருக்கிற காரணம் தான் இளத்த உள்ளவர்கள் ஞானிகளை இருக்கலாம் பொள்ளை வெளில சன்னியாசியில் ஞானிகளாக இருக்கலாம் இப்போ விட்டவர்கள் விட்டாலும் கூட சரீரத்தை விட முடியாது சரீரம் பிரார்த்து கட்டுப்படுது இவர்களுக்கு அதிகாரம் கிடையாது விடுறதுக்கு அதனால் அய்மானத்தை விடலாம் அதிகாரம் உண்டு அதனால்தான் இங்கே ஒன்று விடுவிக்கில் இந்த ஏழு உபாதிகளில் ஏதாவது ஒன்று விடுக்க முடியுமாங்களால உலகும்பொழி செய்வனே அது ஞானவேந்தன் செய்வானே ஆனால் அவன் இங்கு அவனே உலகில் இறைவனே பரிவேசனில் ஒத்துக்கலாமே நான் ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற இதுதான் காரிசத்து பேர் சிசனபுரத்தில் இதே ஆசிரியர் சொல்றாள் ஆக முன் தொன்பதேலா சொத்தமே சோகமெந்திரிய சான்று நானல் தொம்பது பொருள் சுத்தமே சைடும் முதலாக ஏழு உபாதிகள் இல்லை ஏழு உபாதி சொல்லுங்க பார்ப்போம் ஏழு அப்புறம் பிராணாதி வாய்க்கள் ஒன்று செஞ்சு ரெண்டு இந்திரியங்கள் எல்லா கரும்பந்து ஞானத்தினும் ஒன்று அப்புறம் மணபு சீத்தம் வாங்க ஏழு சொல்லியாச்சு நீங்கள் சொல்லவே மாட்டேங்கிறீங்க இங்கே இருக்கேன்னு கூட்டி சொன்னாக்கிட்டே ஏழு வந்துடும் பாரு ஏழு இருக்கு வரிசையா இருக்கு இந்திரியம் உள்ளு மனம் புத்தி சித்தம் அகங்காரம் எல்லாம் சொல்லிருக்கு உயிர் பிராணவாய்க்கு சொல்லியிருக்கு அப்புறம் இதெல்லாம் சேர்ந்து தான் கூட்டம் ஏழு உபாத ஆக ஏழு உபாதிகள்ல எந்த உபாதியாவது விட்டுருக்காங்களா அப்படின்னு அஞ்சு கேட்கறேன் கேட்கறாங்கள உலகத்தில் கூட ஏதாருந்தான் படிக்கிறாங்க பதினெட்டு வருஷம் என்ன விட்டாங்கன்னு கேட்குறாங்களே அப்படி போகலாம் அப்படி போகல ஆ கோபமில்லை அதான் பிராமண சொல்லுவாங்களாம் பிள்ளையாண்டான் போய் அஞ்சு நாள் ஆச்சு சின்னமாக வேதம் படிக்கல அப்படின்னு கேட்பாங்களாம் நான் ஒரு நாளுக்கு ஒரு வேதம் படிக்க முடியுமா அப்படி போகல ஜென்ம ஜென்மங்களை சம்பாதிச்ச வாசனை இது ஜென்மத்தில் பதினெட்டு வருஷம் போயிருமா அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் போகும் அப்போ விடலையே விடலையான்னு சொன்னாக்கா கடை வச்சானா வச்ச உடனே ஒரு வருஷம் வியாபாரம் பண்ணால் கோடிகள்னு சம்பாதிக்கலையான்னாக்கா எங்கேயும் சம்பாதிக்கிறது சம்பாதிக்க முடியுமே லாடிச்சியில் கூட விட மாட்டேங்குது கோடி கலைகளை ஒரு கோடியில் இருந்தால் நாற்பது லட்சம் அவன் எடுத்துக்கிறான் அறுபது லட்சம் தான் வருதா அது அவனுக்கும் வருத்தன் கொடுக்குது அதில் கம்சன் பண்ணால் பாதி வரும் அப்படி இருக்கும்போது இதெல்லாம் வருது காரி அவதி பலம் என்ற அஞ்சு நிலைகளில் ராகம் செயல்படுகின்றன அதில் அபியாசிகளுக்கு ராகம் எல்லாம் வரைக்கும் செயல்படும் வெளியில் தெரியாது கடக்கும் மற்றவங்களுக்கு அவதி பரிந்தம் போகும் உடனே போறதா இருந்தா எல்லாரும் ஞானிகா இருக்கலாம் இது பள்ளி படிக்கிற மாதிரி வருஷம் முடிஞ்சவுன்ன பறிச்ச வச்சு பா சொல்லிவிடுறதில்ல எல்லாம் பாங்க உத்தியோகத்துக்கு போகலாம் அப்படி சொல்றது இல்லை இது ஆயுள் போறாக படிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்போ இது எல்லாம் இல்லையா எல்லையும் உண்டு சொல்கிறார் எத்தனை நாள் யாத்தாவும் ஞானம் இருக்கும் முன்பால் அத்தனை நாளும் வேண்டும் அப்ப அவரோடு செய்ய வேண்டாம் திருவிழா தோற்றம் எது வரைக்கும் தோற்ற அது வரைக்கும் படிச்சுக்கிட்டுதான் இருக்கணும் விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கணும் அதை விடுத்து வருஷ கணக்கே அது கணக்கே கிடையாது இன்னைக்கே திருப்பி தோற்றம் போயிடுச்சா இன்னைக்கே ஞானி தான் ஐம்பது வருஷம் கழிச்சு போச்சா அப்போ ஞானி இல்லை ஐம்பது ஜென்மங்கள் கழிச்சு போச்சா அப்போ ஞானி அப்படி இருக்கும்போது தூளதிருஷ்டியில் உள்ள படிப்புக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது இது வேறு கணக்கு கணக்கு அவரை திருஷ்டா பண்ணி பார்த்துக்கலாம் திருப்பி தோற்றம் அதாவது பார்ப்பான் காண்பான் காணப்படும் பொருள் மூணு நிலை போய் ஒன்றே ஒன்று தோட்ட பிரம்தான் தோட்டரும் பிரம்ம எப்படியா தோட்டரும் அது விசாரம் பண்ணணும் நாமரபத்தை நெக்கித்தா பிரம்தான் இருக்கு எல்லாவது நாமருவீக்க இன்னைக்கா பிரம ஒன்று தான் தோட்டிகிட்டு இருக்கணும் அப்படி தோற்றக்கூடிய பரிபாம் வந்துருச்சா வருமா வரும் ஜென்மாதம் பண்ணா வரும் இப்போ இப்போ பண்ணா இப்ப தான் வரும் சுழித்த வசல இல்லை அது அங்கே சுழித்த வசில இல்லைன்னாக்கா அது வந்து நாமரவ தோற்றம் இல்லாத இடம் அது நிருபாதி பிராந்தின்னு வச்சுக்கணும் இங்கே சோபாதி பிராந்தியிலே பிரம்மபாவனை வரணும் நாமரவ தோற்றம் இருந்தும் கூட பிரம்மாவான வரணும் இது ஒன்றும் பெரிய அதிசயம் இல்லை காலிஜன்தான் வச்சுக்கிட்டதுதான் சோபாதி பிராந்தி தோட்டியில் தான் இருக்கும் அயமானம் தான் வர்றோம் அய்மா விட்டதுனால துக்க நிவர்த்தி அதே போல இந்த உலக பொருள்களில் அய்மாவை விட்டதுனால துக்க நிவர்த்தி அப்போ எப்படி எதனால் அபிமானம் வேணும் காணல் ஜெயலலிதா எதனால் நம்ம வருவோம் அபிமானம் கணல் என்று காண்டோம் கணல்னு கன்ற ஒன்று ஜனபுத்தி பிராந்தி பிராந்தி போயிடுது அதே போல் இங்கே பிரம்மண்ணு பார்த்த உடனே பிரபஞ்ச புத்தி போயிடுது அது எப்போ திடமாச்சோ அப்போ தான் முடிஞ்சு போச்சு படிப்பு அப்புறம் படிப்பு தேவையிடணும் அதனால் இந்த தோழ திருஷ்டியை வைத்துக்கொண்டு இந்த படிப்பு அளவு போடுறது இருக்க இது அவங்க அறியாவே வெளிப்படுத்துகிறாங்க வேலையை நம்ம அறியாமல் வெளிப்படலை அவங்க அறியா வெளிப்படுத்துறாங்க அவங்களுடைய அறியாம வெளிப்படுத்திட்டாங்க தெரியாம பேச அர்த்தம் நாம தெரிந்தா இருக்கோம் தெரியாமல் எப்படி சொல்லுங்க விசாரம் பண்ணுது சகலமான பிரச்சனை விசாரம் தான் பண்ண சொல்லுது ஆத்மநாத்மா விசாரம் லௌகிக விசாரம் எப்படி சொல்லிருக்கு நீ விசாரம் பண்ணாமலையே மூடி வாய்ப்பு என்ன அர்த்தம் மறைக்க குற்றச்சொல்லி என்ன அர்த்தம் நீ சொல்ல வடனூர் அழுதாலும் நினைத்து உணர்ந்த பின் கிட்டும் தேடி அப்படி போல அனர்த்தமான தன் மறதியை கழித்து அறிவினார் காணாமல் கனத்துகங்கள் கனத்த கர்மங்கள் செய்யணும் அவர் உண்மை தெரியாது நூறு ரூபம் செஞ்சா முடியுமா அறியாமட்டுமொத்த ஏழு உபாதிகள்ல எந்த உபாதியை நீக்க முடியும் நீக்கிருக்காங்களா நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு அஞ்சன் சொல்றான் காச கண்ணிருபாதி பாவை காரணிகளாதி அது ஈஸ்வரனுக்கு ஏழு உபாதிகள் அது ஏழு உபாதி நீக்கனாக்க பிரம்ம இருக்கு அதே போல இங்கே ஏழு பாதி நீக்கினாக்க கூடசன் இருக்கு அது கூடசன் பிரம்ம ஒன்று என்பது கருத்து அது அந்த இந்த தேவதன் போல ஒரு உபாதியே அந்த இந்த தேவதனாக விடுங்குற மாதிரி இங்கு கூடசனே பிரம பிரமே கூடசனாக ஒன்று இருந்து கொண்டு ஜீவனாயுஷனா இருக்கிறது என்பது கருத்து அதை நீக்கிட்டோம்னா ஒரே பிரம்தான் இருக்குனாகினை அஞ்சுதலொழிந்து வருமவனை எதிரவில் வேறு பெயரு தலையுமே இருந்தால் என் முன் பயமின்றி வரும் ஞானவேந்தனை கண்டு நான் பயந்து திரும்பிவிட்டால் என்னை அஞ்சவேந்தன் என்று அழையாமல் வேறுபெயர்ட்டு அடையும் என பழக்கம் என்ன வேறு பெயர் வச்சுருப்பா என்ன நினைச்சுக்கிட்டேன் இதன் பொருள் ஆண் தகையன் ஆகில் புருஷத்தன்மை உடையவனாயிருந்தால் என்னை அஞ்சுதல் ஒழித்து ஒழிந்தேன் என்னிடத்தில் பயமில்லாமல் வரும் அவனை வருகின்ற ஞானவேந்தனை எதிர்கண்ட அளவில் நேரில் பார்த்த மாத்திரத்தில் நான் மீண்டிடுவனாக அஞ்சனாகிய நான் பயந்து புறமிதுகிட்டு திரும்புவேன் ஆகி திரும்புவேன் திரும்புவனில் என்னை அரசு என்று அழையேன் என்னை அஞ்சவேந்தன் என்று பயிரிட்டு அழைக்க வேண்டும் வேறு வயறிட்டு அடையும் மறுவயரிட்டு அழை அழைப்பீர்களாக இது உலகம் அடுத்த பாட்டில் முடியும் ஆகவே உலகத்தில் உள்ள நடைமுறையை இந்த பாட்டில் காட்டுறேன் நான் மனசு இல்லையா வேலை வச்சுக்கப்போம் அப்படி அப்படி நான் ஆம்பளே நினச்சிக்கிட்டியா இல்லையா பொம்பளை நினச்சிக்கப்போம் அப்படி அஞ்சனுடைய வார்த்தையே நீங்கள் பாட்டில் காட்டேன் என்று பல பாசைகள் கொடுத்து மதநாதிபடை ஏவி இறைவன்கனெதிரே நின்று புறநேரறிவி நெஞ்சி நின் நிசிகோடி இருள் நின்றதென லாகுநிலையே அவதாரியை இவ்வித உரைகளாடிய ஐஞவேந்தன் காமநாதிய சேனைகளைச் செலுத்தி ஞானவேந்தன் முன் அமர் செய்ய அஞ்ஞவேந்தன் மனதில் ஆயிரம் அமாவாசைகள் சேர்ந்தன போலும் என இதன் பொருள் என்று பல பாஷைகள் கொடுத்து என்பதான பலவித பாஷைகளை சொல்லி கொடுத்து மதன் ஆதி படை ஏவி மன்மதன் முதலான சேனைகளை ஏவிட்டு இறைவன் கண்ணெதிரியை நின்று போற ஞானவேந்தனுடைய கண் இருந்து போர் செய்ய நேர் அறிவுயில் நெஞ்சில் முறையான ஞானமின்றிய மனத்தில் விசி கோடி இருள் நின்றது எனல் ஆகும் நிலையே இரவு ஆய கோடி அமாவாசைகள் ஒன்று சேர்ந்தன என்று சொல்லும்படியாக நிலைமை ஆகும் ஆகவே இங்கே விளக்கம் இல்லாமல் இருக்குன்னு அர்த்தம் அஞ்சவேந்தனுடைய படைகள் எல்லாம் இருள் இருக்கிற மாதிரி விளக்கம் இல்லாமல் விளக்கம் இல்லைன்னு வேதகீதன் படையுடன் வென்றகீதன் படை போற போதவே ஒரு இடத்துக்கு போய் இரண்டாயிரம் போட்டுக்கணும் யுத்தம் துவந்தயுத்தம்னா ரெண்டும் சேர்ந்து சண்டை போட்டுக்கணும் அர்த்தம் இதன் பொருள் வேதகீதன் படை படைவுடன் அது எழுத்து வேதகீதன் படைவுடன் ஞான வினோதன் சேனைகளோடு வெஞ்சின போத ஈனன் படை போற போதவே கொடும் கோபனான அறிவற்ற ஹஞ்ஞவேந்தன் சேனை புத்தம் புரிய போகலும் அதாவது அவங்க தரப்படைகள் இங்கே வந்துடுச்சு இவங்க தரப்படைகள் இப்போ மோத போகுது என அர்த்தம் தோன்றாலும் வெண்ணிட்டே கீன வைம்போல கீபதில் காப்போட்டுக்கணும் கணபோதம்னு அர்த்தம் அவதாரிகை ஜீவ பிரம்ம ஐக்கிய ஞானமாகிய யானைகள் வெளிப்பட்டவுடன் பஞ்சேந்திரிய விஷயங்களாகிய யானைகள் புறமிதுகிட்டு ஓடின எனல் இதன் பொருள் துன்னிட்டு கணபோதகம் தோன்றலும் பரிபூர்ணமாய் நிறைந்து துவிதத்தை வன்மையோடு அழிக்கும் அத்வைத ஞானமாகிய யானைகள் தோன்றவும் வெண்ணிட்டு ஏகின ஐம்பூல வேலவும் புறமிதுகிட்டு ஓடி ஒழிந்தன பஞ்சேந்திரிய ஞான விஷயங்கள் ஆகிய யானை கூட்டங்கள் இரநூத்தி அறுபத்தெட்டாவது பாட்டில் யானைப்படையை பற்றி பார்த்தோம் யானைப்படை என்ன மூச்சுத்துவம் அர்த்தம் மூச்சுத்துவம் தீவிரமாக இருந்த காரணத்தினால இந்திரியங்களுக்கு வன்மை குறைஞ்சிரும் யானைப்படை என்பது மூச்சத்துந்தான் தீவிரதர மூச்சம் இருந்தாக்க என்ன பண்ணது இந்திரியங்கள் ஆதிக்கத்திலிருந்து விடுபட செய்யுது அதுதான் இந்த பாட்டில் துருவப்படுத்துறது புறமுதுகிட்டு ஓடினே ஓடி ஒழுந்தன பஞ்சேத்திரிய ஞான விஷயங்களாக ஞானை கூட்டங்கள் பஞ்சேந்திரியங்கள் இருக்கின்றனவே அது வெளியில் போய் விஷயங்களோடு சம்மந்தப்படும் மூச்சுத்துவம் இருந்தால் மோட்சிகிச்சை தீவிரமாக இருக்கிறதுனால விஷய தீவிரமாக இருக்காது அது குறைவாக இருந்தால் கொஞ்சம் வரும் அந்த மோட்சிகிச்சை தீவிரமாக இருக்கிறது தான் ஏ சொரூபம் காய் அவதி புரியும் வந்ததுன்னு அர்த்தம் அவதி புரிய வந்தது தீவிரதலை பேர் அவர்களுக்கு இந்த விஷயங்கள் இச்சை வராது விஷயங்கள் இச்சை வரலன்னு சொன்னால் தான் உள்முகமாகும் குழுமுகமாகி அகண்டாகார ஞானவேந்தன் வெற்றிபுக்கி நான் வெளி ஆகவே இந்த மூச்சுக்கள் ஆகிய யானைகள் அந்த எந்திரி இருக்கின்ற யானை படை இருக்கு இந்திரியங்கள் படைகள் அது விஷயங்களில் ஒட்டாமல் ஓடி போய்விட்டன தேர் நெண்டில ரதமான விளைய ரதங்களை பேரின்பரசமாகிய ரதத்திற்கு முன் சிற்றின்பரசமாகிய விடய சுகங்கள் தானே விலகின இதன்பொருள் ரதம் ஆன ரதத்து அதாவது தேர்ப்படை சொல்வது இரநூத்தி அறுபத்தொம்பது ஆட்டத்தில் சொல்லப்பட்ட தேர்ப்படை பேரின்பரசமான பிரம்மரசத்தை ரதம் ஆன விடய ரதங்கள் சிற்றின்பமான பஞ்சேந்திய விடங்கள் ரதங்கள் எதிர்த்து நின்றன எதிர்த்து நிற்காமல் ஓடிவிட்டன என்ற அர்த்தம் இது வந்து நித்தியா நித்திய வசதி விவேகம்னு அர்த்தம் அது நித்தியானித்திய வசதி விவேகம் இருந்தாக்க உலகத்தில் சிற்றின்பங்கள் முந்திரிகள் மூலமாக வரக்கூடிய சிறிது காலம் சிறிது இடத்துல தோற்றக்கூடிய சிற்றின்பங்கள் பற்று வராது ஏன் அப்படின்னா நித்தியம் ஆத்மா அனித்யம் அனாத்மா அனாத்மா விஷயங்கள் தான் இந்திரியங்கள் மூலமாக வரக்கூடிய இன்பங்கள் அது அது விசாரத்தினால பற்று வராது ரெண்டாவது இந்திரியங்கள் மூலமாக வரக்கூடிய இன்பங்களும் ஆத்ம இன்பம்தான் ஆத்மாவுடைய ஆனந்தம் தான் இந்திரியங்கள் ஒரு பானம் பண்ணிக்கிறோம் என்ற விசாரம் இருக்குது அதுதான் நித்தியானத்திய வசதி விவேகம் பிரம்ம சத்தியம் பிரபஞ்சம் இத்தை நிச்சயம் அதனால் இத்தைய இத்தகைய பதப்படை முன்னாலே இந்திரியங்கள்கிட்ட தான் இருக்கே சுகம் சிற்றின்பந்தா பிரதானம் தேகமே ஆத்மா போகமே மோட்சம் என்று சொல்லிக்கொண்டிருக்கிற அஞ்சனுடைய படைகள் ஓடிவிட்டனி தோன்ற புறத்துள கரண பாய் பரி யாவும் கரந்தவேதை குதிரைகள் வந்தவுடன் இந்திரியங்களாகிய குதிரைகள் தானே மறைந்தது எனல் இதன் பொருள் புரண பாய் பரி தோன்ற பிரம்மாகார அதாவது பூர்ணமாய் விருந்து இருக்கின்ற ஒரு பாவனை பிரம்மசுரம் தான் இங்கும் இருக்கிறது திருவிடு தோற்றம் இல்லை அதிஷாசியம் தான் இருக்கிற ஒரு பாவனை அந்த விருத்தி ஞானமாகிய குதிரைகள் உதயமாகவும் புறத்து உள்ள கரண பாய் பரி யாவும் கறந்தவேன் பராக்காய் உள்ள பஞ்சேந்திரியங்களாய் பாய்கின்ற குதிரைகள் யாவும் சூரியனுக்கு முன்ன நட்சத்திரங்கள் போல் தோன்றாது ஒழுந்தன அதாவது இது காலால் இது ஒரு சமாஷ் சம்பத்தின் பெயர் குதிரைப்படை இருநூத்தி எழுவத்தி ஏழாம் பாட்டில் படை சொல்லும்போது இது சமா சம்பத்தின் பேர் சமம் தமிழ் விடல் சமாதானம் சிறத்தை என்று ஆறு குறிவுகளை கொண்ட ஒரு சாதனம் இந்த சாதனம் இந்திரியங்களை அடக்கக்கூடிய சாம சாமர் சொல்லும் சமம் ஆக்கணதம் சமம் புறக்கணதெண்டம் அமர்ந்த ஒரு கர்மம் பட்டாத அழுத்திலே உடல் என்றாகும் அமர் செய்யும் காமாரியுடல் அடக்கல் காமாரி உடல் சவித்திரங்கள் ஆக இதெல்லாம் அபியாச பலத்தினால இந்திரியங்கள் ஒழிக்கு போச்சுன்னா அப்படி அவதி பிறந்து வந்த அபியாச பலத்தினால சமாசிய சம்பத்தியன்னு சொல்லக்கூடிய சாதனத்தினால அந்த குதிரைகள் இந்திரீங்களா குதிரைகள் போகக்கூடிய சாமர்த்தை விட்டு மறைந்து விட்டன என்று இந்த சா சாண சமாசிய சம்பத்தி அதிபர்ந்து வந்திருக்குன்னு பார்க்கலாம் பெரும் சேனை கண்காண வேதிரே அஞ்சன் கொடும் சேனை அஞ்சாமல் அளவோ வெறிவங்க செல்வர் எத்திக்கும் இளவே எரியாமல் இருள் நிற்கும் இது நிற்கும் எதிரே அவர் அருகே ஞானவேந்தன் படைகளுக்கு முன் அஞ்நது படைகள் பயமுறாமல் வருமா பிரகாசிக்கின்ற பல சூரியர்கள் முன் இருள் இருந்தால் இவையும் இருக்குமெனல் இதன் பொருள் அறிவன் பெரும் சேனை ஞானவேந்தனுடைய பெரிய காலால் படைகளை இது காலால் படை இது இந்த பாட்டில் அதான் வைராக்கியம்னு அர்த்தம் அவதி பிறந்த வந்து வைராக்கியம் கண்காண எதிரே கண் கண்ட மாத்திரத்தில் அப்படைகளின் முன்பு அஞ்சன் கொடும் சேனை அஞ்சனுடைய கொடும் படைகள் படைகளானவை என்ன படைகள் இந்திரியங்கள் அதன் விஷயங்களில் பராக்காய் உள்ள விஷயம்தான் அதுதான் படைகள் எல்லாம் இந்திரியங்கள் மனம் அதான் அஞ்சாமல் எளவோ பயமின்றி எதிர்ந்து வர முடியுமா எரி வெங்கதீர் செல்வர் எத்திக்கும் எளவோ பிரகாசிக்கின்ற வெப்ப கிரணங்களோடு பல கோடி சூரியர்கள் பல திக்குகளிலும் உதயமாகும் போது எரியாமல் இருநிற்கில் நாசமாகாமல் அந்தகாரம் இருக்குமெனில் இது நிற்கும் எதிரே இவ்வங்கனது சேனைகளும் எதிர்த்து நிற்க முடியும் ஆன முடியாத அர்த்தம் இது வைராக்கியம் அதிபிரிந்த வந்த வைராக்கியம் வைராக்கியம் என்ன என்ன அர்த்தம் இக பர இக அமுத்திலார்த்த பலபோக விராகமும் இழக்கணும் இகலோகத்திலும் பரலோகத்திலும் உள்ள போக விருப்பம் இல்லாமல் இருக்கணும் இது வைராக்கியம் உடைய இந்த காலான்படை முன்னாலே இகலோகத்திலும் பரலோகத்திலே ஆசாபாஷைகள் வளர்த்து அந்த மனமும் இந்திரியம் நிற்குமா வே வைராக்கியத்துக்கு முன்னாலே இருக்காது அது பிறந்து வந்து வைராக்கியம் இருக்குமே ஆனால் இதெல்லாம் இருக்காது வாழ்க்கத்தில் அந்த உத்தாலகன் உத்தாளகனுடைய தபஸ் மூத்தி ஞானம் அடைந்த பிறகு இந்திரன் வர்றான் வந்து ஏ உத்தாலகரே உம்முடைய தபசை மிச்சினேன் தவம் செய்கிறதுக்கெல்லாம் போக போய் அனுமதிக்கிறதுக்கு தான் அதனாலே என் லோகத்துக்கு அங்கே ரொம்ப ஊர்வசம் முதலான பெண் சுகங்களும் இன்னும் எல்லா மொத்த வசதிகளெலாம் நிறைய இருக்கின்றன வாழ்னார் ஆமாம் வந்து எதுக்கு வர்றது சுகத்துக்கு தான் அவ்வளோதானே நானே சோடியமாக இருக்கேனா அங்கே வந்து என்ன பண்ணுறதுன்னார் அந்த சுகம் அங்கே தான் இருக்குது இந்த சுகம் இங்கே தான் இருக்குது எங்கும் எனக்கு சொர்க்கமே எங்கும் நான் ஆனந்தோடியமாக இருக்கிறேன் அப்போ அங்கே என்னது வர்றது அப்படின்னார் இதுதான் அந்த தத்துவானத்தினுடைய வைராகிய நிலை அந்த பாவனை தடப்பட்டாக்க அப்புறம் இந்திரன் கூடும் போது போயிருக்கணுமல்லவா போகலையா எவ்வளோ தைரியம் இருக்குன்னு பாருங்க நம்மளை கூப்பிட்டா உள்ளே போகலாம்னு இருக்கோம் கூட மாட்டேங்கிறான் கூட மாட்டிக்கிறானே தமிட்டு வருவேண்டாவே வரமாட்டான் அவங்க தான் போவோம் ஏன் வரமாட்டாங்கன்னு தெரியும் சோதனைக்காக வர்றது ஆமாம் அப்புறமேலே இங்கேயே ரெண்டு நாள் தங்கிட்டான் நீ இன்னைக்கு நாளைக்கே யோசனை பண்ணி சொல்லப்பா அப்படின்னா யாத்திரம் பண்ண முடியாது அப்படின்னா அப்போ என்ன தான் சொல்கிறது நீங்கள் வந்து ஃபோனாக போது பண்ணார் அப்படி சொல்லுவாங்களா நமக்கு தான் ஆயிரப்பட்ட ஊறுபட்ட ஆசை இருக்குது ஊறுபட்ட ஆசை இருக்கும்போது நம்ம ஸ்வர்க்கத்துக்கு போகிறது ஸ்வர்க்கத்துக்கு போவோம் அதாவது என்ன சொல்கிறான் தவம் பண்ணுறது போகத்துக்கு தானுங்கிறான் அதான் காமித்துவத்தே அவனு வச்சு சொல்கிறது காமித்துவம் பண்ணுறதுனால் எக்கியாக பண்ணுறாங்கன்னா சொர்க்கத்துக்கு தான் போகிறது பாதவன்தான் நான் செய்த நிஷ்காமத்தவன் ஞானத்தின் ஞானம் அடையும் போட்டு அடைஞ்சாச்சு அடைஞ்ச பிறகு ஆனந்த அடியுமா இருக்கே என்று நிச்சயம் வந்தது அதன் பிறகு அந்த ஆனந்தந்தான் விஷயானந்தங்கள் பதினோரு வகை விசயானந்தங்களும் பிள்ளை வெள்ளக்கடல் பிரம்மானந்தத்தில் வரையில் சொல்லப்பட்டுருக்கு அது இருக்கும்போது நான் எப்படி வர முடியும் இங்கிருந்தாலும் அங்கே இருந்தாலும் எல்லாம் சொர்க்கம்தான் எல்லாம் பேரின்பந்தான் ஆகவே நீங்க வந்து போனால் போதும்ட்டேன் சரி போயிட்டா என்ன பண்ணி வேறு வழி இல்லைன்னு போயிட்டான் சரியில்லை அதான் இங்கே சொல்கிறது வைராக்கியம்னு நான் சொல்கிறேன் அதனால இந்த இந்திரியங்கள் விஷயங்கள் இதெல்லாம் நித்தியாக போச்சு பொய்பொருளாக போச்சு பிரம்ம சத்தியம் அது ஆனந்த வடிவும் எண்ணிச்சையும் என்பது கருத்து ஓடல் இன்றியது நின்ற வீரதமை வீரர் அங்கு ஒருவர் ஒளிவர சாடுகென்றருள வீரர் சொல்லுவர் வணங்கி வீர நிறுத்தாளிலே அவதாரியை எதிர்த்து வருவோரை மிச்சமின்றி கொள்ளுங்கள் என்று ஞானவேந்தன் கூறவும் தனது சேனைகள் திருவடிகளில் வணங்கி கூறினர் என பொருள் வீரர் அங்கு ஞான வீரரானவர் அவ்விடத்தே ஒருவர் ஓடல் இன்றி யாரொருவரும் உறவிதவிட்டு ஓடாமல் எதிர் நின்ற வீரதமை எதிர்த்து வருகின்ற இத்த வீரர்களை ஒளிவு அற சாடுகள் மிச்சமில்லாமல் கொள்ளுங்கள் என்று அருள என்பதாக திருவாயம் அலற வீரர் வீரன் படை வீரர்கள் ஞானவீரனது இரு தாளில் வணங்கி சொல்லுவர் இரண்டு திருவடிகளும் பணிந்து போராணிருப்பார் அதாவது இந்த காலத்தில் படை தலைவருக்கு சொல்கிற பழக்கம் எல்லாரும் போக நில்லுங்கள் யார் வந்தாலும் கொள்ளுங்கள் சொல்கிறது உற்சாகம் ஊற்றுறது ஆ அப்படின்னு என்ன ஓடி போயிருக்க எந்த போர்களுடத்திலையும் தலைவர் தளபதியாக இருக்காங்களே அவங்க வீரந்தான் வெற்றி காரணம் எங்க வெற்றி காரணம் இல்லை படைவீரலெல்லாம் முக்கியம் இல்லை அவன்தான் முக்கியம் அப்படி அவன் பயந்து அவன் பயந்துட்டாதான் தரணாக அடையிடும் படையோட பயந்துடுவான் சில பேர் அதனால் படைத்தளப்பத்தினுடைய வீரம்தான் எங்கள் வீட்டிற்கு காரணம் எல்லா இப்போ போர்களும் நவீன காலத்தை போல்களும் அப்படித்தான் காலப்படியே தரணாக அடைகிறாங்கன்னா பயந்துக்குவான் தலைவன் எல்லாம் விழுது அவன் வீரமாக இருந்து எப்படி சரி செத்தாலும் பொழைச்சாலும் இதை பண்ணுங்கன்னாக்கா இதை பண்ணி வெற்றி தோல்வி காரணம் தளபதிகள் தான் அப்படி போல இங்கே உற்சாக இந்த சாதனங்களை எல்லாம் சரியா இருக்கா இல்லைன்னு பரிசீலனை பண்ணது அர்த்தம் இன்னும் யுத்தம் இருக்கு இப்போ விவேக வைராக சமர்த்து மும்முச்சத்து நாலு படையில்தான் போயிருக்கு இன்னும் மற்ற படையெல்லாம் இருக்காங்க அவங்க எல்லாம் கொல்லணும் கொள்ளது உற்சாகமாக இருக்குன்னு இப்போ அப்போ ஞானவே அந்த நாய் அகண்டகார விறுத்தி ஆனது தேராக இருங்க இன்னும் யுத்தம் முடியல நீ பின்னணியில் உள்ளவரெல்லாம் வருவாங்க அதனால யார் வந்தாலும் வீழ்த்தி கொள்ளுங்கள் உயரம் உயரமாக பேசணுங்க தைரியமாக இருக்கணும் அறிவில் அன்படையும் அளவில் நம் படையும் அறியவேண்டி வரும் அறிவுரும் குறியூரும் பருசியவர் குறியூரும் பருசு கூறு மேங் அஞ்சு பன்னி மூலமும் மத்யதானந்த விளக்க உரையும் இருபத்தி ரெண்டாவது தேர்தலில் தொந்தயுத்தம் இப்போது ஞாய வினோதனானவர் அதாவது அண்ணாகார வீர்த்தியானது தனக்கு சாதகமாகியுள்ள தளபதிகளாகிய இந்த நிரூபகன் நிவர்த்தன் இப்படி மற்ற படை தளபதிகளை எல்லாம் உசாராகிருங்கள் தயாராருங்கள் எதிரிகள் வந்தால் கொள்ளுங்கள் என்று கொஞ்சம் பாட்டில் சொல்லி முடித்தார் அதாவது காமக்குரோதாதிகள் வந்தால் விடப்படாது என்று சொன்னார் இப்போது அவங்க சொல்கிறாங்க அவதாரியை அஞ்நன் படைகளும் நமது படைகளும் பேதமற்று மிகுந்திருப்பதால் இரு படைகளின் பேதம் அறியும்படி அறிவிக்க வேண்டுமெனல் என்பொருள் அறிவுயிலன் படையும் அஞ்நேந்தனுடைய சேனைகளும் அளவுயில் நம்படையும் எல்லையற்றிருக்கின்ற நமது சேனைகளும் அறிய இன்றி வரும் பிரித்தெறிய முடியாமல் இருக்கின்றது அறிவுறும் பரிசு அறியும்படியான அதற்குள்ள தனது அடையாளங்களை அறியும்படியாக அருளுக என்ன கூற வேண்டுமென்ற போது அவர் கூறி ஒரு பரிசு கூறும் ஞானவ வினோதன் அவ் அடையாளங்கள் இருக்கும் தன்மையை அருள்வதானார் எப்போதுமே படை படைகளில் ஓ ரெண்டு ச படைகள் என்ன எதிரி படைகள்னால் அது அடையாளம் எடுத்துக்காதா யூனிஃபார்ம் கொடுத்துருப்பாங்க ஏன்னா அடையாளம் தெரியாதில்ல தெ அப்படி பார்க்கும்போது அப்போ அவங்க ஆளை பார்க்குறதில்லை அது அடையாளம் தான் பார்ப்பாங்க நான் எதிரியா அவள் தான் அந்த வேகத்தில் கண்டுபிடிக்க முடியாது அதாவது ஒரு அடையாளம் கொடுக்கணும் அது உடைகள் மூலமாக கொடுப்பாங்க உடை முக்கியம் அதை உடைய கண்டு தான் அவங்க சண்டை போடுறத ஒழிய இல்லைன்னா சண்டை போட முடியாது அதுபோல் எங்களுக்கு இப்போது எதிரி படைகள் நம்ம படைகள் ஒன்று கண்டுபிடிக்க முடியல ஒரே மாதிரி தோற்றுறது அடையாளங்கள் சொல்லணும் என்று கேட்குறாங்க ராமாயணத்தில் வாலி கும் அந்த சுக்ரீவன் ரெண்டு பேரும் இதை பண்ணும்போது ராமர் ஒழிஞ்சிட்டு அந் போடும்போது அடையாளம் தெரியாது ஒரே மாதிரி அண்ணன் தம்பிங்க ஒரே மாதிரி இருக்குது அப்போ யாருக்கு கம்ம போடுறது தவிப்போச்சேன்னா சுப்ரியன் மேலே இருந்தால் போச்சு இல்லை அது பேச இருந்துட்டாரன் அப்புறம் வந்து கேட்டானா ரெண்டு பேரும் சண்டை போயிட்டு வேடிக்கை பார்த்தீங்களா ஒழிய உதப்பட்டு வந்தால் லா பண்ண அப்படி இல்லைப்பா நான் போட்டிருப்பேன் என் பானம் தவறாது அது உண்மையிலிருந்து என்ன பண்ணுறது அடையாளம் தெரியல நாளைக்கு அடையாளம் தெரிய நீ செஞ்சு போ மாலை போட்டுப்போ மாலை போட்டால் மாலை உள்ளவன் சுக்கிரிவன் எல்லாது வாலின்னு கண்டுபிடிச்சிருவேன் நான் போட்டுக்காரு சரிண்டான் அப்போ என்ன பண்ணுறேன் ஆனால் மறுநாள் போயிட்டு கூப்பிட்றான் அப்போ அவன் பண்ணாடி சொல்கிறான் தவறை ஏன்னா நேற்று தோத்து போய் ஒன்று வரலான்னா பின்பலம் ஏதாவது இருக்குது நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க சண்டைக்கு போகாதீங்கன்னு சொல்கிறான் சார் மனேஜ் ஆமாம் அவனுக்கு அவன் வர போகிறான் பின்பலமா நீங்கள் வேறு சரி அது உனக்கு என்ன வேலை போ அப்படின்னு அவன் சொல்லி வந்தான் அப்புறம் மாலை போடும்போது ரெண்டு பேருக்கு அடையாளம் செஞ்சு கொண்டு போட்டான் கொண்ட பிறகுதான் பிடிச்சுக்கிட்டான் அவன் உடம்பு அவ்வளோ உறுதியான் அம்பு பூந்து போயிருமா போகலையாம ஏ பிடிச்சிக்கிட்டான் கையிலே அப்புறம் யாரும் பார்த்தா ராமரன் போட்டுருந்துதான் விழுந்துடும் அப்படி அப்படிப்பட்ட வலிமல்லவன் அவர் தான் வாதம் வேறு விஷயம் இருக்கட்டும் ஏதாவது அடையாளம் தெரியும் அப்படிங்கிறதுக்காக கேட்குறாங்க படத்தை பாடல்தான் அடையாளங்கள் சொல்கிறார் என் கோடி மாதரை கொண்டிருந் கொண்டிருந்தனவர் செய்ததே தவம் கொண்ட கொண்டதே கோலமாகுமா அவது அருகை உண்மை உணர்ந்த உத்தமர்கள் விட்டவர்களாய் இருந்தால் என்ன வேட் முற்றவர்களாய் இருந்தால் என்ன அளவற்ற பெண்களோடு ஆடினால் என்ன அவர்கள் எதை செய்வார்களோ அதுவே அவர்களுக்கு தவமும் அழகும் ஆம் ஆமாம் என்கண்டு உள்ளோர் உள்ளதை உள்ளபடி அறிந்த மகான்கள் வியுண்டு இருந்து எண் எல்லாவற்றையும் துறந்தவராயிருந்தால் என்ன தவவேடம் மேவு எண் தவக்கோலத்தை பூள்ளிருந்தால் என்ன கோடி மாதரை கொண்டு இருந்து என் கோடிக்கணக்கான பெண்களோடு விளையாடி கொண்டிருந்தால் என்ன அவர் செய்ததே தவம் அத்தத்துவ ஞானிகள் எதை செய்தனரோ அதுவே தவமாம் கொண்ட கொண்ட கொண்ட கொண்டதே கோலம் அவர்கள் எதை எதை மேற்கொண்டனாரோ அது அது அவர்களுக்கு அழகம் ஆகும் ஆகவே அவருடைய புற தோற்றத்தை பற்றி அகத்தோற்றம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் இவர் அடையாள மன்னர் அதாவது வேதாஞ்சூடாமல நூற்றி எழுபத்தி தொண்ணூறு எழுவத்தி எழுபத்தி மூணில் இதுக்கு சொல்றார் ஞானிகளுடைய நிலையை பற்றி பிரார்த்தம் பலமானதுனால பலதுமாக தான் சொல்வார்கள் அவர் இருப்பார்கள் வேதகர்மத்தால் வந்த பிரார்த்த நானாவாகும் மாதலால் மாதவம் செய்யணும் செய்வார் வாணிபம் செய்யணும் செய்வார் பூதளம் புறப்பாரையும் பூந்தும்பாஜன்று ஞானம் வந்த பிறகு பிரார்த்தனை தான் முக்கியத்துவம் கொடுக்கறது முயற்சி அடுத்தபடி தான் அதனால் அந்த நிலை இலக்கணம் கையெழுத்து சொல்கிற மாதிரி இன்னும் விரிவாகவே அதான் சொல்லாமல் நான் சொல்கிறேன் பல கூட நதிகள் கோணல் மூலமாக தெற்கு போனாலும் வளர்க்குது போனாலும் சரி இப்படி சமுதிரத்தில் போய் அது ஒரே சமுதிரம் ஐக்கியமாகிறதோ அப்படி போல ஞானி விவகாரங்கள் பல்வேறு விதமாக இருந்தாலும் கூட பிரம்மபாவனால் அவர்கள் ஐக்கியமே ஒழிய வேறு கிடையாது என்பதை இந்த சொல்லி அடுத்த பாட்டில் என்ன விளக்கம்னு சொல்கிறேன் இந்த பாட்டில் இச்சா பிரார்த்தம் அனிச்சா பிரார்த்தம் பறைச்சா மூன்றாக பிரித்து மூணு பிரார்த்தங்களும் மனர் ஆணை போல் செயல்படும் தான் அச்சுறுத்தலுக்குள் முடியாது இருந்தாலும் அதில் பலம் துர்பலம் அல்லாம் அதில் சொல்றார் பஞ்சசி சொல்கிறார் பலம் துர்பலமல்லாம் இது பொதுவாக சொல்லி போகிறார் அப்படி இருக்கிறதுனால அப்புறம் ஆர்த்த அனுசாரமாக ஞானிகள் செயல்படுவார்கள் முயற்சிக்கு அதாவது இச்சையின் பிறவாறு செய்கிறதில்லை என்று சொல்லி ஆழ்த்த என்ன வேணாலும் அதாவது வசிஷ்டன் வசிஷ்டனானவர் ஞானி அவர் எழுத்தாராக இருக்கார் நாரதன் அவர் பக்திமானாக இருக்கார் அவர் ஞானிதான் துர்வாசர் அவர் ஞானி தான் கோவியாக இருக்கார் சீர் வியாதன் வியாசர் இருக்கார் அவர் பெரிய ஞானிதான் அவர் பிராணகரத்திலாக போயிட்டார் சுகன் நிவர்த்திமானாக இருக்கார் காமதேவர் அவர் கர்ப்பத்திலேயே ஞானம் வந்தவர் அவர் ஜனகன் ராஜ்ய பாரத்தை ஏற்றுக்கொண்டு விவகாரம் இருந்தாலும் கூட நிவர்த்தியாக இருந்தவர் சொல்லப்பட்டிருக்கு இப்படியெல்லாம் பல பேர் பல விதமாக இருப்பாங்க இருந்தாலும் ஞான மார்க்கத்துக்கு ஒன்றும் குறையில்லை என்பதை பற்றி சொல்லி இப்படி பல அடையாளங்கள் தான் அடையாளங்கள் இன்னும் அடையாளம் இதை சொல்கிறார் நூற்றி அறுபத்தி எல்லா பாட்டில் குறிகள் ஓர்பத்துலவாம் ஞானமயர்கவைதாம் குரோதமின்மை ராக்கியம் பொறிபுலன்கள் அடக்கல் அறமுதவு சமை தமை ஏ சனப்பிரிய துவமுடு அலோபமோடு கொடை அபயம் நிருமதமேன் கரிகேன் என்று பத்து குணங்கள் சொல்றார் இப்படி பத்து குணங்கள் அவர்களுக்கு இருக்கும் அதாவது குரோதமின்மை வைராக்கியம் பொறிப்புலங்கள் அடக்கல் அறமுதவு சமை தமை ஆக்கண தண்டம் புறக்கண தண்டம் ஜனப்பிரியத்துவம் அதோடு அலோபம் லோகம் இருக்காது கொடை அபயம் பயமிலா இருப்பார்கள் நிருமதம் அதாவது அவர்கள் யாராருக்கு செய்யணுமோ கிருத்தியா கிருத்தியம் தெரிஞ்சால் இருப்பார்கள் இந்த மதம் இரு மதம் என்று அருகே என்று இப்படி பல்வேறு விதமாக சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு இது அடையாளங்கள் என்பதை ஆரம்பிக்கிறார் இங்கே நனவு நிலை போல வறிவு மறிவார்கள் நவைவு மறிவார்கள் நலமுலோர் கனவு நிலை போல எதுவு மறியார்கள் அதுவும் அறியார்கள் கயவரே ியை நமது படைகள் நனவுற்றவர் நனவும் கனவும் அறிவது போல ஆத்மாவின் சச்சிதானந்த சுபாவத்தையும் அனாத்மாவின் அசத்து ஜட துக்கங்களையும் அறிவர் அங்கனது படைகள் கனவுற்றவர் நனவு கனவு இரண்டையும் அறியாதவர் போல ஆத்ம நாத்மாக்களின் அறியார் எனல் நலம் உள்ளோர் நன்மை உற்றவர்களான நமது படைகள் நனவு நிலை போல ஜாக்கிராவஸ்தையைப் போல அறிவும் அறிவார்கள் அதாவது சச்சிதானந்தமான தன்னையும் அணிவிப்பார்கள் இச்சு போட்டுகளும் நவையும் அறிவார்கள் மாயை அதன் காரியங்களில் அசத்து ஜடதுக்கங்களின் தோஷத்தையும் அறிவார்கள் கயவர் பற்பர்களான அஞ்சநதி படைகள் கனவு நிலை போல எதுவும் அறியார்கள் சொப்பனத்தை அடைந்தவர்கள் அதை பொய் என்றும் ஜாக்கிரம் சத்தியம் என்றும் அறியாதவர்கள் போன்று அதுவும் அறியார்கள் ஆத்மாநாத்மா குணதோஷம் எதையும் அறியார்கள் அதாவது ஜாக்கிரத்துக்கு உதாரணம் என்னன்னா ஜாக்கிரவாசையில் ஆத்மாவை பற்றியும் அநாத்மாவில் தெரிஞ்சுக்கிறோம் விசாரம் பண்ண முடியும் இந்த அவசியில் இந்த அவசியம் ஒரு மகிமது தான் ஆனால் சொப்பன அவஸ்தையில் இருக்கிற போது சொப்பனத்தை பொய் என்றும் ஆத்மநாத் விசாரம் பண்ண முடிகிறது இல்லை அதுபோல் இது திஷ்டாந்தம் அதுபோல் ஞானிகள் பிரம்மம் சத்தியம் அந்த பிரம்மம் நானாக இருக்கிறேன் பிரபஞ்சம் மித்தை அது மாயா காரியங்கள் என்று தெரிந்து கொள்கிறார்கள் ஆனால் அஞ்ஞானிகளுக்கு தெரியாது இச்சொப்பனம் போல அவர்கள் ஒரு படித்தவரமாக போ ஏகமே ஆத்மா பாகமாச்சோர் இருப்பார்கள் ஒழிய அவர்களுக்கு ஆத்மா ஆத்மா பாக்பாடு தெரியாது இதுதான் அடையாளம் என்று சொல்லவரும் மற்றவரும் ஒருவர் செய்யும் கடுமையெனில் கல்லூரும் வகை ஒத்தும் போவார் செற்றவர் மேலூரும் செய்யும் நல்லோர் ஈவுடன் மேலூரும் செய்யு நோவர்தீயோதாரியை இவேகள் ஐவேய்களாகிய இவ்விருவரையும் ஒருவன் துன்புறுத்தும் போது துன்பம் சவமாயினும் விவேகி துன்பம் செய்தவன் நரகமுதலிய துன்பத்தில் வருந்துவன் என்று வருந்துவன் ஐவேய்கள் ஐவேகியோ அக்னியையும் வேறு சுட்டவனையவனையும் நோவும் எனல் இதன்பொருள் கற்றவரும் மற்றவரும் கற்றெறிந்த ஞானிகளும் அஞ்ஞானிகளும் ஒருவர் செய்யும் மற்றவர் இயற்றும் அதாவது சுடுதலாதி கடுமையினில் கொழுஞ்செயலால் கழுழும் வகை அழுந்தன்மை இருவருக்கும் சோமாயினும் ஒத்தும் ஒவ்வொரு ஆவார் மேல் உறும் செய்யிற்கு நோவர் நல்லோர் தன் பகைவர் இனி அடைகின்ற நரகம் முதலிய துன்பத்தை கருதி ஞானிகள் வருந்து வரும் தீயுடன் மேல் உறும் செய்யிற்கு நோவர் அக்னியால் தன்னை சுடும்போது அவ் உண்டான துன்பத்திற்கு வருந்துவர் கயவரும் ஞானிகளுடைய நிலை என்ன கொடுமை செஞ்சாலும் கூட ஐயோ பாவம் நான் கொடுக்கு பண்ணிக்கலாம் என் பையன் நரகத்துக்குள்ளா போவோம் என்று வருந்துவார்கள் ஆனால் அஞ்சானிகளை அப்படியே இல்லை உதாரணம் சொல்கிற தீ ப பட்டரிசி உடம்பில் பழா போன வெந்து போச்சுன்னா தீ திட்டுவோம் எவன் போட்டானா அவனை திட்டுவான் இல்லை சாணம் வந்தோன்னா தீயம் மண்ணு திட்டிட்டு சாமான விழுந்துக்க வேண்டியிருந்தேன் இப்போது எங்கேருந்தோ மின்னல் சாக்கு வருது அது எல்லாம் மின்னலை திட்டிகிட்டு பார்த்தா இருக்க வேண்டியிருந்தேன் சண்ட போக முடியும் மின்னால் போயிட்டேன் போயிடுச்சே அடிச்சுக்கிட்டே இருந்தேன் இது மட்டும் இல்ல தென்னை மரம் ஒன்று போயிடுச்சு மின்சாக்கல்ல தீ பட்டதன்னா தீய தீ காலமாகிய பாவ கருமத்தின்னு ஏற்க மாட்டாங்க ஞானிகள் துன்பம் பண்ணா அதே தீய பட்டா என்ன பண்ணுவாங்க சரி நம்ம பாவை இப்படி வந்து சேர்த்து போச்சு அம்மை அடைவார்கள் என்பதுருகு மண்பர் கன்றியோரா உலக திரத்தின முண்டங்கோவார் மாதல் கள்ளவிழிகழிந்து அரியாரீசன் கலந்த விழிகழிந்து கவலையற்றோர் அறிஞர் அரியார் இருவரிடத்தும் அழுந்தன்மை சோமாயினம் அறிஞர் ஆண்டவன் அருளுக்கு அழுவர் அரியார் அறிவையர்க்கு அழுவரெனல் இதன்பொருள் உள்ளம் அழிந்து உகும் தன்மை அன்பருக்கு அன்றி மனம் கரைந்து கண்ணீர் சொருகின்ற நிலைமையானது அன்பர்களுக்கல்லாமல் ஓரா உலகர் திறத்தினம் அங்கு உண்டு ார் உணராத உலகத்தவர்களிலும் அவ்விடத்திருந்தாலும் சவமாக மாட்டார்கள் மாதர் கள்ள விழிக்கு அழிந்து ஊகுவர் அறியார் பெண்களது கபடமான கண்வலைய்பட்டு மனமடிந்து கண்ணீர் சொல்லுவர் கயவர்கள் ஈசன் கலந்த விழிக்கு அழிந்து அழிந்து ஊவார் கவலையற்றோர் பரமேஸ்வரனோடு ஏகபாவம் அடைந்த மனது மறுபடியும் அநிலை கிட்டுமா என கண்ணீர் சொல்லுவர் செய்யத்தக்க செய்யத்தக்கதை செய்து முடித்த தத்துவானிகள் ஆகவே இது அழுவது ரெண்டு பேருக்கு சமந்தான் ஆனால் பாவனை அவர்கள் பகவானை குறித்து அழிவார்கள் இவர்கள் மணிமக்களை குறித்து அழிவார்கள் அதனால் இது வித்தியாசம் இது அடையாளம் அப்படின்னு சொல்லார்லமா அது அவர் அழுகுறாரு இல்லை எதுக்கு அழுகிறார் பகவானு திருவிழா அடைகிறதே அழுகுறாரு மக்கள் மற்றவங்க அப்படி என்ன அழுகிறாங்க உலத்திமா போக பகுதியும் அழுகுறாங்க ராமஸ்வன் சொல்கிறார் குறித்து ஒரு சொல்லிட்டு கண்ணு விட மாட்டேங்கிறாங்க குடும்பத்துக்காக குடம்புடமாக தண்ணி விடுறாங்க கண்ணி விடுறாங்க சொல்கிறாரு அது ஒன்று உயிர்கிறங்கி அருளா வெண்ணையுடைய பாடம் சொல்றார் மல்கா நல்கா துளியா நமக்கேன்றும் நாமம்பிதன் நயனநீர் மல்கா வாழ்த்தனர் கண்ணீர் எதுக்கு பகவான்டே திருவிழி அடிகிறது கண்ணீர் விடுவோம் மதுக்கெல்லாம் விடமாட்டோம் அப்படிங்க ஆகவே பகவானை அடையிறதுக்கு கண்ணீர் விடுவாங்க அவங்க இவங்க மனை கண்ணீர் விடுவாங்க இதுதான் அடையாளம் மிகுபரும் அருவியிலோரும் ஆயுமார் ஒன்றும் இழறினும் பொவார்கள் பிரிவில்லாமையில் அறியார் பிறவி நேத்தார் பேரிருளால் ஒன்றறியார் பிறந்து சாவார் அறிஞர் அறியாதார் இருவரும் பேதமறியார் ஆயினும் அறிஞர் தனக்கு அந்நியமில்லை அந்நியமின்மையால் அரிய அறியார் அந்நரோ அறியாமையால் பேதமறியார் அதனால் சமமாகார் என அறிவினால் மிகுபவரும் தத்துவ ஞானத்தில் சிறந்து இருக்கிற மகான்களும் அறிவு இளவரும் ஆயும் ஆறு ஒன்றும் இலர் அறிவற்ற மூர்கரும் விசாரிக்கும் தன்மை யாதொன்றும் இல்லாதவராவர் எனினும் ஒவ்வொரு என்றாலும் சமமாக மாட்டார்கள் பிரிவு இல்லாமையில் அறியார் பிறவி நேத்தார் தானொரு பொருளே அன்றி பேதமா இரண்டாவது பொருளை அறியாதவரே பிறப்பட்டவர்கள் பேர் இருளால் ஒன்று அறியார் பிறந்து சாவர் மிகுந்த அஞ்ஞானத்தால் உயிர்குருதி ஒன்றும் உணராத பயவர்கள் பிறந்து இறப்பதே பெருந்தொழிலாக இருப்பார் அதாவது கருத்து என்னன்னா தத்துவ ஞானிகள் ஞானம் வந்ததினால விசாரம் செய்ய மாட்டார்கள் உலக விஷயங்களை பற்றி அஞ்சானு இருக்காங்க அவங்களும் விசாரம் பண்ண மாட்டாங்க ஏன்னா மூலத்தனம் இருக்காங்க மூலத்தனமான விசாரம் பண்ண மாட்டாங்க இல்லை விசாரம் பண்ணி முடிஞ்சதுனால இவங்க விசாரம் பண்ண மாட்டாங்க ஆனாலும் ரெண்டு ஒன்றா இருந்தாலும் அவர்கள் ஞானம் அடைந்தவர்களாக இருப்பார்கள் இவர்கள் மீண்டும் மீண்டும் பிறந்திருப்பவர்களாக இருப்பார்கள் அது பிறவி நீங்கி நீங்கினா இருப்பாங்க இவன் பிறவியை கொண்டவளாக இருப்பான் இதுதான் வித்தியாசம் மாட்டி பண்ண மாட்டான் அடையாளம் என்ன அவன் பிறவை நீக்கொண்டாலே பிறப்பு வளர்ந்துக்கிட்டான் அப்படிங்குற அடையாளம் மக வருடப்பாலான கொங்கை இன்ப மயக்க முயக்குறும் கணவன் சொல்லும் போது மிக உணர்ந்தோர்க்கும் பிறர்க்கும் செயல்கள் பார்த்தால் வேறறும் பாவகம்தான் வேறு வேறு அவதாரியை மங்கையறை மக்கள் வருட பால் சுரந்த கொங்கையை மணாலன் வருட மயலிடுவதைப் போல அறிஞர் அறியாதார்க்கும் விவகாரம் ஒன்றே எனினும் மனோபாவம் வேறாம் எனபொருள் மக வருட பால் ஆன கொங்கை தன் குழந்தையை கையால் தடவும் போது பால் கொடுத்த தளவாரங்களை இன்பம் முயக்கு உறும் கணவன் வருளும் போது மயக்கம் சுகமென தழுகின்ற தன் தலைவன் தடவும் பொழுது உண்மத்தம் அடைவது போல மிக உணர்ந்தோர்க்கும் ஐயன் திரிபற்ற அறிந்த ஞானிகளுக்கும் பிறர்க்கும் செயல்கள் பார்த்தால் வேறு அறினும் அறியாதவர்க்கும் தங்களது செய்முறை நோக்க வேற்றுமை இல்லாவிடனும் பாவகம் வேறு வேறு அவரவருடைய பாவனை பின்னபின்னமே அது விளக்கம் சுகமெல்லாம் தனது சொருபம் என்றும் துக்கமெல்லாம் பொய் என்று எண்ணுவர் ஞானிகள் அஞ்ஞானிகள் விடயங்களே சுகம் என்றும் எண்ணலே பாவனையா இந்த பாவனை அவங்களுக்கு பாவனை என்ன எல்லாம் பிரம்ம்தான் இருக்கிறது என்று அவர்கள் பாவனை இவர்களுக்கு விஷயங்கள் தான் சுகம் என்ன பாவனை உண்மை சொருபமாகிய ஐட்டான சேதினத்தினுடைய சுகந்தான் விஷயங்கள் இருக்க ஒழிய விஷயங்களுக்கு சுகம் இல்லை என்ற பாவனை ஞானிகளுக்கு அஞ்ஞானிகளுக்கு விஷயங்களை தான் சுகம் இருக்கிற பாவனை இதுதான் பாவகம் இதுதான் பாவனை இது இந்த பாவனை எழுதி பார்க்கலாம் டாக்டர் போய் வைத்து குழந்தை எடுக்கிறதுக்காக அறுக்கிறாங்க ஆனால் விரோதியாக இருந்தான்னா ரெண்டு பேர் அறுக்கறது சமமாக இருந்தாலும் கூட இவன் குழந்தைக்கு அவர்க்குறான் அறுக்கிறான் அப்போ குழந்தையை நீக்கி தாயும் செய்யும் நல்லா இருக்குன்னு அறுக்குறான் அதுக்கு பணமும் கொடுக்குறாங்க இவனை பணம் கொடுப்பாலும் அவ தான் கொடுப்பாங்க செயல்தான் போடுவாங்க அப்போ செயல் ரெண்டு ஒன்றாக இருந்தாலும் கூட பாவனை வேறு அவன் பாவனை வேறு இவன் பாவனை வேறு அதுபோல் விஷய சுகத்தில் அனுபவிக்கும் அவர் ஆத்ம சுகத்தான் அனுபவிக்கிறவங்கிற பாவனை யானை கொண்டு விஷயத்தின் தான் போசகம் வருதுன்னு உண்டு இதுதான் பாவனை என்று சொல்ற அழுக்கில் அவர் செய்ய வேண்டும் தவமில்லை செய்வதில்லை ஆதலாலே ஒழுக்குடைய நல்வினையும் உயர்ந்தோர்க்கில்லை ஒளிந்தோர்க்கும் இல்லெனினும் ஒவ்வாறு ஒவ்வாறு ஞானிகள் செய்யும் தவம் இல்லை அஞ்ஞானிகள் தவம் செய்யும் ஆயினும் ஞானிகளுக்கு ஒழுக்கமும் சர்க்கர்மங்களும் செய்ய வேண்டுமென்ற விதியும் இல்லை கீழ் மக்களுக்கும் அவ்விதம் இல்லைனும் சமன் ஆகார் என அழுக்கு இல் அவர் செய்ய வேண்டும் தவம் இல்லை ஆத்ம ஞானிகள் செய்யத்தக்கதான தவச் செயல்கள் ஒன்றும் இல்லையாம் அழுக்கு உடையார் செய்வது இல்லை தேகாத்ம புத்தி உள்ளவர்கள் சவம் செய்ய மாட்டார்கள் அப்படி அதனாலே ஒவ்வார் இருந்தாலும் சமனாக மாட்டார்கள் ஒழுக்கு உடைய நல் வினையும் உயர்ந்தோர்க்கு இல்லை விளக்கினதை நீக்கி விதித்ததை செய்யும் புண்ணிய கர்மங்களும் அகர்த்த அபோப்தாவாக தத்துவ ஞானிகளுக்கு இல்லை ஒளிந்தோர்க்கும் இல் எனினும் ஒவ்வொரு கீழ் மக்களான மூர்க்கர்களுக்கும் இல்லாது இருந்தாலும் சமனாக மாட்டார்கள் அதாவது தத்துவ ஞானிகள் நல்ல கர்மங்களை செய்யமாட்டார்கள் என்ன செஞ்சு முடிச்சாச்சு கிருதிகரித்தன் அதே போல் அஞ்ஞானிகளும் செய்ய மாட்டாங்க நல்ல காரும் செய்ய மாட்டாங்க அவளும் செய்ய மாட்டாங்க ரெண்டு பேரும் சமமாக சமமாக மாட்டார்கள் என்பதே இங்கே சொல்கிறார்கள் இது அடையாளம் இது மகாராத்துறவில் கணவையீட்டை உடையதுவும் கருதி பெண்ணின் உருவதனை நோக்கிடில் குறிப்பதில் குறிப்பதில் நோக்கிடில் தோன்றும் உளபடியே குருவை அடைந்தவனால் உலகுதன்னில் குருவை அடைந்து அவனருளால் அருளில் சொருபத்தை அழிந்தோர்தாமும் அனுபவமாக குறித்துள்ளோரும் இரு வையத்திடம்பாய்த்தமை ஞானி என்போரும் ஏதி தோன்றும் அப்படின்னா கணவயிறு மகோதரின் பொழுது அது பயிர் பெருசாக இருக்கு கர்ப்பமான பெண்ணு வயிர் பெருசாக இருக்கு ஒண்ண முடியுமா குறிப்பது நோக்கலில் தோன்றும் இப்படி அடையாளத்தில் தெரிஞ்சுக்கலாம் ஒழிய வயிர் பார்த்து மட்டுமே ரெண்டு பேரும் ஒண்ணும் சொல்ல முடியாது அப்படி போல ஞானிகளும் குருவை அடைந்து அவர் தமிழ் உணர்ந்த ஞானிகளா இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுடைய ஒழுக்கங்கள் அவருடைய ஆச்சார ஒழுக்கங்கள் வெவ்வேறு தான் அதே போல் இந்த உலகத்தில் டம்பமாய் படித்து போட்டு நானும் ஞாயம் சொல்லுவாங்க அது வித்தால் தெரியுமாங்க அவன் குணங்கள் வேறு இவருடைய குணங்கள் வேறு ஒன்று சொன்னாரில்ல குறிகளோர் ஐந்து பத்து யார் அவைதான் ஜன குரோத வைராக்கியம் குரோதமின்மை திருமதமென்று அருகான் வரும் அப்படி இருக்கிறதுனால அந்த பத்து குணங்களும் மற்ற குணங்கள் எல்லாம் அவங்களுக்கு இருக்கும் இவங்களுக்கு அப்படி இல்லையே அலோபம் அண்ணார் லோப குணம் இருக்காது தாராளமானது இருக்கும் வைராக்கியம் ஜனப்பிரியத்துவம் இருக்கும் இதெல்லாம் சொல்கிறார் பத்து குணங்கள் சொல்கிறார் அப்படி இவங்ககிட்ட இருக்குமான்னா இருக்காது ஆனால் தான் ஞானி என்று சொல்லிக்கிட்டு விளம்பரம் பண்ணிக்குவோம் என்று சொல்றார் இரு வையத்த டம்பமாய் தம ஞானி என்பவரும் ஏதீத் தோன்றும் குறிப்பினால பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் இதை குறிப்பு என்று இந்த பாட சொல்ற மேவி விடுமருக்கும் அருட்படைக்கும் ஏவி விடுமளவதிலேனை இறந்தபடி அதனையும் இங்கு அம்பல் செய்வதைப் பழனி மூலமும் ஆண்டு விளக்க முறையும் இருபத்தி ரெண்டாவது இதுவரைக்கும் வேறு பாடகளை சொல்லிட்டு வந்தார் எதிரி படைகளுடைய தன்மைகள் நம்முடைய படை தன்மைகள் விளக்கினர் அதன் பிறகு இப்போது யுத்த ஆரம்பம் ஏழு பாடல்களில் யுத்தத்தை சொல்லி முடிக்கிறார் அவதாரிகை ஞானப்படைக்கும் அங்க படைக்கும் வேதம் அறிவித்த ஞான வினோதன் தம் படையை விட்டு அஞ்சனது படையை மதமாக்கியதை பேய் கூறுதும் என இவ்வளோன்னு சொல்லிட்டு வர்றது பேய் சொல்லிட்டு வருது எங்கே சொல்லிட்டு வருது எங்கேயும் இது நடந்தோம் நடந்தால் அல்லவா நமக்கு தீனி கிடைக்கும் அப்படி ஏங்கிட்டு காளியும் கேட்டாங்க அப்போ இந்த காளி சொன்னது உங்களுக்கு எதாவது அடையாளங்கள் இருக்கான்னு கேட்டது அடையாளங்கள் சொன்னாங்க இருக்குன்னு அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது ஒரு பேய் வந்தது விசேஷ பேன் பேர் இந்த மாதிரி யுத்தம் நடந்தது நான் நிறைய சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னார் அப்படியா அப்படின்னா அதை பற்றி எப்போ சொல்லுங்கன்னு காலி கேட்க அது சொன்னதாக கதை ஆரம்பிப்போம் அதே போல் சொல்கிற இப்போ ரெண்டு தரப்பாக இருக்கும் யுத்தம் முன்னாள் நடந்துக்கிட்டு இருக்கு அது நாலு படைகள் சான்றி நடந்து போச்சு அதாவது ரஜ கதை துறக்கப்பதாது யானைப்படை தேர் படை குதிரைப்படை காலாட்படை நாலு படைகளும் விவேக வைராக்கியம் சமத்தி மூச்சத்துன்னு பேர் அது சாதனங்கள் சான்றி நடந்து போச்சு சாதனங்கள் சான்றி பிறகு இடையில் உள்ள வாசனைகள் மனதில் உள்ள குணங்கள் கெட்ட கொண்டு நல்ல குணங்கள் இதை பற்றி அடையாளம் தெரிஞ்சுக்கணும்னு அந்த தளபதியில் கேட்டாங்க அதாவது நிறுவகன் பொறுமை நிகழ்த்தன் இப்படிப்பட்டவர்கள் கேட்டாங்க கேட்கும்போது அடையாள இதுவரை சொல்லி முடித்தார் சொன்ன பிறகு இன்னைக்கு ஆரம்பம்னு சொல்கிறார் இதன் பொருள் மேவி விடும் அருள் படைக்கும் மருள் படைக்கும் வேறு அறிய விரும்பி ஞானவேந்தன் சேனைக்கும் அஞ்யனது சேனைகளுக்கும் பேதம் தெரிந்து கொள்வதற்கு இவ்வாறு விளம்பி இந்த பாயிர்கெல்லாம் பீ போட்டுக்கணும் விளம்பி வீரன் ஏவி அளவதனில் இந்த பிரகாரம் எடுத்து கூறிய ஞானவேந்தன் அமர் செய்ய கட்டளையிட்ட சமயத்தில் அஞ்சசேனை இறந்தபடி அஞ்ஜனது படைகள் அழிந்தபடியே அதனையும் இங்கு எம்பல் செய்வான் அவுதத்தையும் இவ்விடம் எடுத்து கூறுவோம் என்று நூலாசிரியர் சொல்றார் அது பேய் மூலமாக காளிதேவிக்கும் அந்த பேய்களுக்கு சொன்னதா கதை உருபக மகளிர் திரத்தினை உஷா ஓடும் மரமோடு இடி போடு இருபகன் மதனை அழித்தனன் தினவியார் அதியும் இறப்பவே அவதாரிகை மாதர்களின் குணா குணங்களை ஆராய்ந்த நிருபனால் நிருபகனால் பாவம் இழிவு உடன் மன்மதன் இறந்தான் உடனே ரதியும் இறந்தாள் எனல் என் பொருள் நிருபகன் உருபக மகளிர் திறத்தினை உஷாவோடு ஆராய்ந்தறிபவன் நிருபன் ஆராய்ந்தறிவன் அர்த்தம் ஓமையும் பொருளையும் மாற்றி கூறும் ஓர் அலங்காரமுடைய பெண்களது கோலாகல குணங்களை விசாரித்த மாத்திரத்தில் மரம் ஒடு இழிப்பு மதனை அழித்தான் பாவத்தோடும் இழிவோடும் மண்மதனை நாசமாக்கினான் நிலவிய ரதியும் இறப்பவே மதனோடு இருந்த ரதி தேவியும் அழிந்து போனான் ஆகவே காமன் பெண்ணாசியை கொடுக்கக்கூடிய காமனுக்கான அவன் விசாரணை பண்ணி பார்த்தம்ன்னா அது அவன் அழிஞ்சு போய்விடுகிறான் அதனால அவன் விசாரணை பண்ணுற நிறுவன் மூலமாக மன்னதனும் அவன் மனைவி ரதி ரதின்னா சுகத்தை கொடுக்குன்னு அர்த்தம் ரதியும் வாண்டு போனார்கள் என்று இதை பாட்டு பாவனும் இகலும் இரங்கலில் பாடுரு கொலையும் எரிந்தழு கோபனும் அடைய நலம்பல கோரிய பொறையின் அழிந்ததே இப்போது பொறுமை என்னும் குணத்தினால என்னென்ன போகுது என்பது இந்த பால் சொல்வார் இதன்பொருள் பாவனும் இகழும் இரங்கல் இல் பாலு உருவ கொலையும் பாவமும் பகையும் இறக்கமில்லாது துன்பப்படுத்தும் கொலையும் எரிந்து எழு கோபனும் அக்னியைப் போல சீறி வரும் கோபனும் அடைய நலம்பல கூறிய எல்லாவித நலன்களை பலவிதமாக எடுத்துக்குரிய பொறையின் அழிந்தது பொறுமையினால் அழிந்தது என்பதுதான் இந்த பொறுமை குணத்தினால கோபம் நீங்குது பாவம் நீங்குது பகைமை நீங்குது துன்பம் அதனால் வரக்கூடிய துக்கமும் நீங்குது இவ்வளோ லாபம் இருக்குது அப்படிங்கிற இதில் ஆனால் அந்த பொறுமை சம்பாதித்ததுனால் ஒரு நாள் என்ன வந்துடுது இல்லை படித்து மாற்றுறதுனால நீங்கள் படிக்கிங்களே ஏன் பொறுமை இல்லைன்னு கேட்க முடியாது படித்த மாதம் வரதா இருந்தால் அதில் எல்லோரும் இருக்கலாம் அது எது ஒரு முறை பாட்டு படிச்சுட்டா மனம் ஆகுதா மனம் எதுவும் மனம் ஆகிடும் ஆகலையே பத்து முறை படித்தாலும் மனமாக மாட்டேங்குது மனமானாலும் நிற்க மாட்டேங்குது மறந்து போகுது அப்போ ஒரு பாட்டுக்கே இந்த அபியாசம் தேவைன்னா பொறுமை கூட சம்பாதிக்கணும் லேசான காரியமாக அதோடய பாவம் கோபம் அப்புறம் பகைமை துன்பம் இதெல்லாம் ஜென்மாந்தரங்களில் வந்து வாசனைகள் வாசப்படியா போகிறாது அப்படி போகணுமான்னு சொன்னால் திடமாக ஏது சொரும் அவதி காரியம் அவதி வரைக்கும் அபியாசம் இருக்கணும் அபியாச படத்தினால்தான் போக முடியாது சாதாரணம் போகிறது இல்லை ஆனால் ஊர் மக்கள் என்ன சொல்கிறாங்க நம்ம ராஜ்யத்தை தான் சொல்கிறது இது வந்து பாடம் கேட்குறீங்களே செத்து குணம் அதனால் யாத்திரை அவர் அத்தாமலகர் அவர் திடஞானி அவர் ஒன்று சண்டை இல்லையா ஒரு தோடகர் இருக்காரு படிப்பு கம்மி எங்க மாதிரி படிப்பு இல்லை பேசாமல் இவர் ரெண்டு பேரும் சம சண்டை போட்டுட்டாங்க அதெல்லாம் இங்க சண்டையா சமச்சத்து தான் காரணம் சண்டை போடுவோம் என்று சொல்லலாம் சொல்லலாம் நான் வாயால் என்னார் வாயில சொல்லாமல் கருத்தில் இருக்காது எந்த விஷயங்களும் சொல்லாமலைய செயல்படுத்துதல்னா அபியாசம் பலம் வேணும் சரி அபியாசம் ஒன்றா நாள் வந்துடும் பல காலம் வரணும் எப்படி ஒரு பாட்டு படிச்சாக்க மனம் ஆயிருதா எத்தனை நாள் படிக்கணும் படிச்சாலும் மறந்து போகுது மீண்டும் படிக்க வேண்டியிருக்கு அப்படி இருக்கும் இந்த ஒரு பாட்டுக்கே இந்த பாடா இருந்தா என்ன ஜென்மஜன்மம் சம்பாரிச்ச வாசங்கள் எப்படி இருக்கும் அந்த எல்லாம் கிடையாது மேற்போக்கில் பாக்கிறாங்க வேந்த படிக்கிறீங்கன்னா அவர் பழைய வாசல விடுமா ஒன்றையும் தெரியும் பொறுமை இருக்காது கொஞ்சம் கொஞ்சம் சுத்தமா இல்லையா நீங்க எங்களை விட பொறுமையா இருக்கீங்க நீங்க எங்களை அவதி நாலு நிலைகள் உண்டு ஏதுவரை நாங்க முன்னே இருக்கு அவ்வளவுதான் பள்ளிக்கூடத்துக்கு போற பையன் கால் கிளாஸ் எல்கேஜி மாணவன் தான் அரை கிளாஸ் படிச்சாலும் அதுதான் ஆனால் பல்லு மாணவன் தான் அவன் அது பத்தாவது படிக்கணும் கட்டாமல் என்ன இருக்கு ஏதோ ஓரளவுக்கு குணங்கள் சம்பாதிச்சாலே அவன் மூச்சுதான் ஆனால் முழு மூச்சு இல்லை இன்னும் ஆரம்பத்தில் இருக்காங்க பல்வேறு தான் பாட அப்படி தான் இருக்கும் அதாவது பாவம் பகை இரக்கமில்லாது இருப்பது துன்பப்படுவது கொலை கோபம் இதெல்லாம் ஜெயிக்கணும்னா பொறுமையாக வேணும் அவதி மருந்த ஒரு மருந்து ஜெயிக்கலாம் இல்லைன்னா முடியாது யாக்கிய வலிக்கார் தவம் பண்ணார் சூரியனை குறித்து சூரியன் பல காலம் கழித்து வந்து சுவாதம் பண்ணி அப்பா உனக்கு தத்துவஞானம் வந்துடுச்சு நீ முத்தி அடைஞ்சிட்டேன்னார் சரி இப்படியே நான் முத்தி அடைஞ்சிடேன்னார் இல்லை இல்லை உனக்கு இன்னும் என்ன கடன் தனி கடன் தங்கல் இருக்கு அதனால் இப்போ உனக்கு முத்தி கிடையாது இது தன்னியாசனம் இல்லை என்ன செய்யணும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னார் ஐயா வேணாம் வேணாங்கிறாரு நீ பண்ணி தான் வேணாங்கிறாரு இன்னும் பாக்கி இருக்கு இல்லை அவரை கல்யாணம் பண்ணிக்க பண்ணிக்கிட்டு பிறகு நீ வான்னு சொல்லிவிட்டேன் அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு பேரம்பரியத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்தாலும் கதை தெரியும் எது சொல்லுறதுன்னு சொன்னால் அவர் சொன்னார் உன்னை யாராவது இழிவாக பேசினான்னா செத்து போயிடுவான் அப்படின்னா வர கொடுத்தார் அவர் அப்படி வேண்டாம் அப்படி செஞ்சம்னாக்கா பல பேர் செத்து போயிடுவாங்கல்லவா அப்படின்னா சரி அப்படி இப்போ பலமுறை திட்டினாக்கா அப்புறம் சாகு பண்ணி வா கொஞ்சம் மாற்றிக்கிறேன்னார் பல முறை எங்கேருந்து கணக்கு இல்லையா நூறு முறை வச்சுக்கோப்போ அப்படின்னா நூறு முறை திட்டினா அதுக்கு மேலே அவள் எழுந்திரும் சரி நான் ஒத்துக்கிட்டேன் வேறு வழி இல்லை ஆமா அப்படின்னு சொன்ன பிறகு அப்புறம் சபையில் ஜனகராஜ சபையில் சர்ச்சை வந்தது அவன் எதிரி திட்டிக்கிட்டே இருந்தா பேசாமல் இருந்தார் பொறுமையாக இருந்தார் ஏன்னா நூறு முறை திட்டம் இல்லை அப்போ நூறாவது திட்டினா தலை வெடித்து போயிடுச்சேன் இப்போ எதுக்கு சொல்கிறது அவருக்கு இச்சு கிடையாது அவர் வரம் வாங்கின வரமோ உடனே ஒரு திட்டிக்கே போயிடணும் அப்படி மட்டும் வரம் அப்போ எவ்வளோ பொறுமையாக இருந்ததுனால அவர் குறைச்சிக்கிட்டார் பாருங்கள் குறைச்சிக்கிட்டார் இது ஒன்று கண்ணபுரன் பிடித்தேன் சிசுபாலன் அவங்க அம்மா சொல்லிச்சு உன்னால்தான் சவுனும் ஜாதகத்தில் இருக்கப்பா அதனால எங்கள் மகனை சிசுபாலன் தந்த ஒருத்தனை இவனும் பண்ணப்படா நான் நான் பண்ணுறேன் அவன் சும்மா இருந்தால் என்னத்துக்கு போகிறேன் அதே கடுதல் பண்ணி பண்ணவா கெடுதல் பண்ண சும்மா இருப்பேன் சரிப்பா கெடு நூறு கடுதலுக்கு நூறு முறை திட்டத்துக்கு என்ன ராசுவை யாகத்தில் எனக்கு முதல் தாமால ஏன் கொடுக்கல இந்த இடப்படி ஏன் கொடுத்து சண்டைக்கு வந்துட்டான் சமான் சொன்னால் திட்டிக்கிட்டே இருக்கிறே இருக்காரு நூறாச்சு ஒண்ணு என்ன அர்த்தம் பொறுமையே பொறுமை இருந்தாலும் கூட அந்த பிராரந்தமும் இருக்குமே ஆனால் அது பிரார்த்தத்தை ஜெயிக்க முடியுமா அதனால பொறுமை இருக்க வேண்டியதுதான் ஆனாலும் பிராரந்தம் ஒன்று அதை ஜெயிக்க முடியாது என்பது இதனால் தெரிஞ்சுக்கிறோம் இருந்தாலும் அவர்கள் எவ்வளவு அபியாசம் பண்ணவங்க அவ்வளவு பொறுமை இருக்க முடியுது நம்மெல்லாம் முடியுமா அவங்க எழாங்க நாம் எல்லாமே சண்டைக்கு போறோம் ஆகவே இருக்கிறதுனால இது லேசான காரியம் இல்லை சொல்லுதல் யாருக்கும் வெளியே அறியவான் சொல்லி ஒன்று மாதிரி பொறுமை அப்படி பொறுமையினால லாபம் இருக்குன்னா அது பொறுமை நாலு நிலைகள் ஏது சொருபம் காரி அதற்கு பிற பலன் ஐந்தாவதுலாம் பலன் உண்டாகும் அந்த அளவுக்கு நம்ம ஒரு ஏது ஒரு காத்திட்ட சம்பாரிச்சாலும் பெரியபாடும் அதே அவ்வளோவா லாபம் தான் அப்போ அப்பவே கூட ஊரில் புகழ் வந்துடுது கொஞ்சம் பொறுமையாக விற்காம்ப்பா இப்போல்லாம் முன்ன மாதிரி இல்லை என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்றாங்க அப்பவே அது அந்த வரைக்கும் லாபம் அதை விடுத்து எடுத்த உடனே வேந்த படித்த உடனே அவதிப்பறிந்த ஒன்று எங்க முடியும் அதுக்கு எல்லையே அவங்களே சொல்லியிருக்காங்க ஒரு முறை கீழே பொறுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ நாம் எப்போ சும்மா இருக்க முடியுமா ராமகிருஷ்ணன் சொல்கிறாங்களே பாம்பு உத்தியாசம் பண்ணும்போது சீரும் கடிக்காதுன்னு சொன்னார் சீரு கடிக்கக்கூடாது சும்மா இருந்த இருந்ததுனால என்ன கல்லட்டு தான் பண்ணுறது பாம்பு நான் அந்த தீனே சாலைகளில் இடைச்சி போய்ட்டான்னு சொல்ல பிறகுதான் கடிக்கானு சொல்லின சீரை சொல்லலவா நீ சீரு கோபத்தை வெளிக்காட்டு ஆனாலும் கோபத்தினுடைய அந்தத்துக்கு போயிடாது மேரண்ணா ആയി വരുന്ന கோவ காவப்படாது ஏழு வரே காட்னா போரும் ஓடி போச்சான் காம் சீர்னானோல யாரும் மாட்டாங்க ஓடி போறான் அப்படி போளே கோவமா பேசி பின் வாங்கிட்டே பண்ணா யாருமே ഒന്നും பண்ண முடியாது சரி போயிட்டறாரு என்ன நடக்குது நான் கோபடா அங்கேயே இருந்தா வந்துரும் சில பேர் பாருங்க சத்த போட்டு இருக்க மாட்டாங்க ஓடி போவாங்க தூra போயிரோ போய்ட்ட அப்ப பிரச்சனை முடிஞ்சு போச்சு சில பேர் அப்படி இல்ல அங்க ஏர்ந்துகிட்டட்டே போய் டேக் அடிப்பாங்க ആയി വരുന്ന அப்படி இருக்கப்படாது ஏதோ ஒரு எதிர்ப்பு காட்ட வேண்டியது பின்வாங்கிடணும் அப்படி பின்வாங்கிட்டாக்க அப்புறம் எதிர்ப்பு காட்டதாக இருக்கும் அது அவதி பருந்து போகாதான் இருக்கும் சண்டை போடு பின்வாங்க அப்படி போல சொல் தரணும் அது எந்த விஷயத்திலும் ஒரு கோபத்தை காட்டணும் அது நமக்கு தேவையா இருந்தா காட்டிட்டு அவதிப்பருந்து பின்வாங்கிடணும் அப்படி பின்வாங்கிட்டவன் சொன்னாக்க அது அவதி பருந்து போகாது அப்புறம் அவங்க ஓ இவனு போக வருதப்பா அப்படின்னா கொஞ்சம் அவனும் பின்வாங்கோ அப்புறம் இல்லைன்னாக்கா லாபம் மேலே ஏறி குறிப்பான் அதுக்காக கோபத்தை கோபத்தே ஒரு கணக்காக வச்சுக்கிட்டோம்னா லாபம் உண்டு பாம்பு மாதிரி பாம்பு சீறு கழிக்காதேன்னு மாதிரி நான் ஒன்றும் செய்யாதே பொறுமை என்னக்கா இது செஞ்சாலும் பொறுமையான பொழைக்க முடியாது அப்புறம் அந்த பாம்பு சாகுபடியாக அடிச்சுன்னு இல்லாமல் வெளியில் வந்தால் கரைஞ்சு அளிக்கிறான் பசங்க அது பொறுமையாக உள்ளே போகிறது பட்டிக்கலாம் சாடுதா அப்படி போல் உலகத்தில் ஒரு குணங்கள் எல்லாம் ஓரளவுக்கு வெளிக்காட்டினே அவதி பரிந்து போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு அப்படி இருந்தாக்கா அதனால் லாபம் இவ்வளவு நஷ்டம் இல்லை நீ ஒன்றுமே சா சொல்லிவிட்டார் அவதி பரிந்து போனால் அது யாருக்கான ஞானிகளுக்கு உங்களுக்கு தான் அவர்களுக்கு எதெல்லாம் முடிஞ்சது கதை முடிஞ்சு போச்சா அவங்களுக்கு எப்படி இருந்தாலும் சரி அனுப்பி பொறும போயிருக்காங்க ஆதிசங்கரர் தலைகேட்டான் குக்கர வைரன் நம்மளும் தலை கேட்ட கொடுப்போம்மா அவன் நீ வச்சுட்டு போக சொல்லுவோம் தேவை இல்லை அதனால போகல அவருக்கு ஆவி வேண்டி கார் நேரம் இருக்கு இல்லை அடுப்பா நமக்கு போகாது கேட்டால் கூட ஆவி இருக்கு கடை இருக்கேன் அது நேரம் போகாது எது சொல்றதுன்னா போகல என்ன வரும் நமக்கு அவருக்கு கோவம் வரல இதான் வித்தியாசம் எப்படி சொல்லுங்க அதனால இந்த மாயா காரியம் என்று சொல்லூடிய இந்த பிரபஞ்ச வாழ்க்கையில மிக சிரமம் ஒவ்வொன்றும் ஆராய்ச்சி பண்ணி பண்ணி பார்த்துவாங்க துக்கம்தான் இருக்கும்போது இருக்காது அதுக்கு திறமை வேணும் அபியாச பலம் வேணும் சர்சவ சாகத்துல சாஸ்திர பயிற்சி இருக்கணும் அது சமாதானம்னு போயிரு சமாதானம் இல்லைன்னு சொன்னாக்கா வாழ்க்கையில துக்கம்தான் இருக்கும் அதுதான் சாமானிய மக்கள் துக்கப்பட்டு கிடைக்கிறது அதுதான் கிடக்கிறது மேன்மக்கள் சண்டை போட்டுக்க மாட்டாங்க சரி சரி எப்படி நடக்குது போனா போட்டு போனோம் அப்படி போயிடுவான் அப்படி போனால்தான் காரம் நடக்குது நல்லா முடியுமா அதனால தான் இந்த கோபன் அப்படிங்கிறது பொறுமை ஜெயிச்சது இந்த பாட்டில் மோகனோ உலகமய மூடிய மூடியமயலும் மிகுத்தழு சோகனும் மகிழ்வும் நசித்தனர் தூமதி கணவன் விழிக்கவே பாத அருகை விவேகன் விழித்தவுடன் மோகனும் மயக்கமும் சோகனும் மகிழ்வும் அழிந்தனர் எனல் இதன்பொருள் மோகனும் உலகம் மயக்கு உர மூடிய மயலும் மோகன் என்பவனும் உலகத்தை கண்டு மயங்கும்படியாக மறைந்த மோகமும் மிகுத்து எழு சோகனும் மிகுந்து எழு என்ற சோகன் என்பவனும் மகிழ்வும் நசித்தனர் தூமதிக்கான விழிக்கவே விசய மகிழ்வும் அழிந்து போயினர் சுத்த புத்தியில் தலைவனான ஞானாத்மாவான அனாத்மாவானது விழுத்தி கொண்ட மாத்திரத்தில அதாவது தத்துவ ஞான பயிற்சி பிரபஞ்சமித்தை சத்தியம் என்ற ஒரு பயிற்சி ஓரளவுக்காவது இருக்குமே ஆனால் இதில் மோகம் மயக்கம் போகும் மயக்கம் என்ன பிரபஞ்சம் சத்தியம் என்றும் அதில் சுகம் இருக்கும்னு நிச்சயம் இருக்குது அதுதான் மோகம் அதான் மாய்க்கவும் போயிருக்கும் தேகமே ஆத்மா போகமே மோட்சம் என்ற கொள்கை இருக்குது அந்த கொள்கையின் காரணமாக தான் எல்லா சனத்து அதுதான் அடிப்படை காரணமே அந்த கொள்கையை மாற்றி அமைச்சா மோகம் போயிடுச்சு அர்த்தம் அது எப்படி போகும் அதாவது பஞ்சகோஷங்களில் யான்து என்ற பாவனை இருக்குது அதுதான் மோகம் மாய்க்கவும் போயிரு அந்த மோகத்தினால் இந்த உலகத்தை பார்க்கும்போது நமக்கு சுக புத்தி சத்திய உண்டாகிறது அது சுக புத்தி போகணும்னு சொன்னால் என்ன செய்யணும் தூமதி கனவு விழிக்கவே என்ன வரக்கூடிய சந்தோஷம் எல்லாம் அழியக்கூடியது என்றும் ஆத்மாவான சுத்த வடிவம் அதாவது சுக வடிவம் சுத்த வடிவம் சத்திய வடிவம் என்று இப்படி ஒரு பாவனை வறுமையானால் தான் அது போகும் இல்லைன்னா போகும் பிரமும் சத்தியம் பிரபஞ்சம் நித்தியம்னு நிச்சயம் வரணும் அந்த நிச்சயம் ஏழு சுரூபம் காரிய வரைக்கும் வந்தால் ஜடஞ்சானவன் பேர் ஏது வரைக்கும் வந்திருந்தால் கூட அது ஏது வரைக்கும் பிரபஞ்சத்தில் சத்திய பூஜை பற்றி அப்படி குறையிறது தான் மயக்கத்திலிருந்து விடுபடுறதுன்னு அர்த்தம் அது மயத்தை விடுபடுறதுனால் என்னாச்சு அபியாச பலம் தீவிரமாக இந்த ஜென்மத்திலோ அடுத்த ஜென்மத்திலையோ ஞான இப்போ வரும் அதனால் இப்போவே வரணும்னா அது ஒரு கால் வருதுன்னு சொன்னால் முன்ன ஜென்மத்தின் தொடர்ச்சியா ஒழிய ஜென்மத்தின் ஆரம்பம் இல்லை முதுனவே உள்ளவன் நுழையாது நுழையும் ஆகியல் ஓ ஜென்மங்கள் போலி புனிதனாவும் விடனாம திடீர்னு வருமா இதுதான் வருது ஒன்றுமே வராது சாப்பாடு சாப்பிட உட்காந்து அரை மணி நேரம் சாப்பிட்றோம் இப்போ திடீர்னு போரில் போயிருந்தா அப்புறம் அது காலத்தாமம் வேணுமா இல்லையா வரும் போகிறது சரி சாப்பாடு தயார் பண்ணமுன்னா ஒரு ரெண்டு மணி நேரத்தியாவது தான் இல்லையா அவங்களுக்கு உடனே அரிசிப்பர் போட்ட உடனே சாப்பாடு ஆகிடுமா இப்போ இது நாலு தூரம் நடக்கிற அல்பசக்தி இவ்வளோ காலம் தேவைப்படுது இது நிரந்தரமாக நாசம் அடையக்கூடிய விஷயம் இது மயக்கத்திலிருந்து விடுபட்டால் நிரந்தர லாபம் நிரந்தர லாபத்திலிருந்து நான் விடுபடமென்னு சொன்னால் அது எவ்வளோ காலம் பாடுபண்ணும் பாடுபட்டு ஆகணும் அபியாச பல செஞ்சு தான் ஆகணும் அதனால்தான் சுத்த புத்தியின் தலைவனான ஞானாத்மாவானது விழுத்தி கொண்ட மாத்திரத்திலானது தூமதி கணவன் அப்போது தத்துவ ஞானத்தில் ஓரளவுக்காவது கொஞ்சம் வந்தாதான் அந்த அளவுக்கு குறையும் மயக்கம் இல்லைன்னா மயக்கம் குறையாது உதாசீன வரும் பொறுமை வரும் நல்ல குணங்கள்லாம் மேலும் ஓரளவுக்காக குறையும் அவ்வளோதான் வச்சுக்கணும் நீ அவதிப்பரின் போயிட்டா அங்கே போல முன்ன இருந்ததுக்கு இப்போ ஓரளவுக்கு மாதம் தெரியும் அப்படிங்கறது கருத்தோடனில் லோபனும் ஆசையும் பேசு மானமும்பனும் இச்சையும் கலவாதியும் துன்பமும் தீனனும் மானமும் மனிதனர் எனல் அவை பிரிந்து வந்தா நாசமாயிரும் ஓரளவுக்கு வந்தது ஓரளவு நாசமாகும் என்பது கருத்து இதன் பொருள் ஆன சந்தோடனில் சந்தோஷ இலக்கணம் என்னன்னா சொல்றார் ஊழின்படி கிடைத்த திருப்தியினால் உண்டான சந்தோஷத்தினால் அர்த்தம் இதுதான் வேதாந்தர் திரும்ப திரும்ப சொல்றது அதுதான் சந்தோஷம்ங்கிறது வெளியில் கிடையவே கிடையாது ஆத்மா சந்தோஷம் ஆத்மா ஆனந்த வடிவம் அந்த ஆனந்தத்தை வெளிப்படுத்துறதுக்கு கர்மானுசாரிகளை திருப்தி எப்போ வருதோ சந்தோஷம் வெளிப்படும் நாம ஆயிரம் சந்தோஷம் பண்ணிக்கிட்டுமே அப்படியே சந்தோஷம் வராது ஆனால் கர்மானுசாரமாக வரணும் திருப்தி வர்றதுன்னு சொன்னால் சும்மா வந்துடுமா விவேகம் வேணும் விவேக வைராக்கியம் வேணும் இதெல்லாம் வந்தால் தானே வரும் நம்ம வந்து விவேகம்ங்க அவிவேகம் தான் இருக்குது மோகம் மயக்கம் தான் இருக்குது இப்போ எப்படி வந்துடும் ஒரு நாளில் வந்துடுமா ஒருபோதும் வராது பல காலம் அபியாசம் பண்ணாதான் வர முடியாது ஒரு நாளில் வந்து விஷயம் அல்ல இதெல்லாம் அந்த கூடி ஜென்மன் சம்பாதி வச்சுருக்கோம் நம்ம சொத்து அதுதான் இந்த சொத்தை நம்ம நல்லது நல்லதான் சேகரம் பண்ணிட்டோம் இப்போ கெட்டது கெட்டதான நீக்கணும் அது போக மாட்டேங்கிறது இத்தனை நாள் எங்கிட்ட விசுவாசம் இருந்துக்கிட்டு இன்னைக்கு தர தெரியா நான் போமதை அத்தியாரம் பண்ணுவது பூசா இன்னைக்கு வந்தால் நல்ல குணங்களை சேர்த்துக்கிட்டு நான் ரொம்ப நாளாக கெட்ட குணா இருக்கேன் என் நீக்கிறியே அது என்ன அர்த்தம் அப்படி சண்டைக்கு வருது அது அது நீக்கிறது என்ன கஷ்டம் ஆனால் கஷ்டப்பட்டாலும் ஒரு காலத்தில் நீக்கி தான் ஆகணும் என்பது கருத்து அதனால சொல்கிறார் ஆசை ஆன சந்தோடனில் கிடைத்த திருப்தியால் உண்டான சந்தோஷத்தினால் லோபனும் ஆசையும் லோபத்தன்மையும் நிச்சயம் அது திருப்தி வரும்போது லோபம் போயிடும் ஆசா பாசங்களெலாம் குறஞ்சிரும் முற்றிலும் குறணும்னா அவதி பிறகு வந்தால் முற்றிலும் போயிடும் பேசு களவு ஆதியும் கூரான் என்ற கள்ளம் முதலிய பஞ்ச பாதகங்களும் கொலை களவு கல்காமம் சூது இதெல்லாம் பஞ்சமாக பாதம் சொல்லுவார்கள் முதல்ல முதல்ல சின்ன பாவங்கள் ஆனாலும் சின்ன பாவங்கள அதிகமாக செஞ்சால் பெரிய பாவம் சமாளம் வந்துடும் மிஞ்சி கூட போகணும் இது போல கூழாங்கற்கள் ஆயிரம் கல் இருக்கு ஒரு பாறாங்கல் இருக்கு ஆயிரம் கல் பாறாங்கல்லு சமாளும் அதிகமாக கூட போயிரும் ஏடதான கணக்கு அப்படி போல இந்த சின்ன சின்ன பாவங்களும் பெரிய பாவங்களுக்கு மிஞ்சிங்கூட போகலாம் ஆனால் சின்ன பாவங்களும் நாம் அலட்சியமா இருக்க முடியாது என்று சொல்றாங்க ஆன சந்தாபனம் ஆகிய துன்பம் என்பவனும் இப்போ இந்த கொலை கழவு கல்காமல் சூதியகளினாலேயும் லோபத்தினாலேயும் ஆசையினாலேயும் வரக்கூடியன துன்பம்தான் அதனால் துன்பம் என்பவனும் தீனனும் ஆனமும் தீனன் என்பவனும் சரீர அறிவானமும் தீனன் அண்ணா சோர்ந்து போய் கடப்பானு வச்சுக்கோங்களேன் நான் என்னால் முடியாது நான் என்ன பண்ணுறது என்று சுறுசுறுப்பு இருக்க மந்த புத்தி செயல்பாடு குறைவு அது சரீரத்திலையும் அப்படி இருக்கலாம் மனசுலையும் அப்படி இருக்கும் சில பேர் சரீரத்தில் திடம் இருக்கும் மனசில் தெம்பு இருக்காது மனசில் தெம்பு இருக்கும் சரீரத்தில் திடம் இருக்காது அப்படின்னு சில பேருக்கு தான் செய்யும் அந்த மாதிரி தான் ஆகிய தேனன்ய என்பவனும் சரீர அபிமானமும் அபிமானம் சரீரம்தான் முக்கியம் தேகமே ஆத்மா போக மோச்சவங்க பெரிய அபிமானம் மற்ற இதுக்கு பின்பற்றது தான் ஏன் அப்படின்னு சொன்னால் இது வந்து சூளமாக நமக்கு தெரியறது இதுதான் சரீரம்தான் இ சரீரத்துக்கு தான் உணவு உடை அப்புறம் அலங்காரங்கள் வசதிகள்லாம் செஞ்சு கொடுக்குறோம் இது சரீரத்துக்கு உள்ளே இருக்கிற சூழ்ச்சியத்தை பற்றி நாம் சிந்திக்கிறதே இல்லை அப்புறம் ஒவ்வொரு சமயத்தில் மனசு நிம்மதி இல்லைன்னு சொல்லுவோம் மனசு எங்கேயா இருக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது அப்புறம் பசி எடுக்கதே அம்போம் பசி வைத்துக்கதே எடுக்குதுன்னு சொல்கிறேன் நான் பசி சே கொடுக்கக்கூடிய பிராண அபானவை பற்றி நினைக்கிறது இல்லை பசி கூட அபான வாய் அது இல்லைன்னாக்கா ஜீன சக்தி போயிடுதுங்கிறோம் நாமே நினைக்கிறோம் வயிற்றில் பசி இல்லைங்கிறோம் வயிறு வேறு பசி வேறு என்பது தெரியாது அதுவே சூர்ன தேவை பற்றி சிந்திக்கிறதே இல்லை சிந்திக்காதனால அதோடய குற்றங்களோ நல்லதோ நமக்கு தெரியறது இல்லை தெரியாத காரணத்தான் குழப்ப இருந்து நம்ம பாவங்களை சம்பாதிக்கிறோம் அது பாவங்கள் மிஞ்சி போகிற காலத்தில் அது என்ன அடையாளம் மனசுக்கு நிம்மதி இல்லைங்கிறதை அடையாளம் சொல்கிறாங்கல்ல மனதுக்கே நிம்மதி இல்லை எல்லாம் தான் இருக்காப்பா நிம்மதி இல்லையே இப்போ நிம்மதி கடையில் விற்கிறாங்க வாங்கிறதுக்கு தெரியும் போயி நிம்மதியே இல்லை என்ன தூக்கம் வரலையே தூக்கம் மாதிரி போட்டு கூட தூக்கம் வரமாட்டேங்க என்ன பண்றதுன்னாக்கேன் அது எப்படி வரும் அது வராதுதான் மனதில் விளக்கம் வேணுமென்னா விசாரணம் பண்ணணும் தூளை செய்கிற தருத்துவங்கள் என்ன சூழல் சேர்த்து தத்துவங்கள் என்ன கானை செய்யறத்துவம் என்ன சம்பந்தம் இப்படி ஏரி வந்தது எப்படி போகும் விசாரணை பண்ணாலும் மனதுக்கு அமைதி வரும் அமைஞ்சி எப்படி வரும் அது வராது அதனால தான் இந்த சந்தோஷம் என்கிற இலக்கணம் கர்மானுசாரமாக கிடைக்க திருப்தி எப்போ வருதோ அதுவே எவ்வளோ துக்கத்தை விடுபட செய்யும் அவன் அவனுடைய லாபம் என்ன லோபம் ஆசை களவாதி சந்தாபன் தீனன் மானு இத்தனை அழிஞ்சு போதுன்னு சொல்லுவார் சேர உயிர் மாயம் எல்லாம் எல்லாவற்றும் உரிமையில் ஒருமை பண்ணிக்கலாம் எல்லாவும் அழுந்து எல்லாவின் உயிர்களும் அழுந்து போயின எனக்கும் பண்ணிட்டா வாக்கப்படையா அவ்வளவு ஒண்ணுதான் அங்கே மூலத்தில் பன்மை இருக்கு இங்க ஒருமை அர்த்தம் பண்ணப்படாத எல்லாவற்றின் உயிர்களும் அழிந்து போயின என்று சொல்லப்போண்ண ஆகவே இந்த தொந்தை இந்த சொல்லக்கூடியதில் தீய குணங்கள் நாசமடைன்னு சொன்னால் நல்ல குணங்கள் நம்ம வளர்த்தணும் அது ஏது வரைக்கும் ஒரு காதிட்டம் இல்லை அறிக்கா திட்டத்தை வளர்த்தினாலும் உண்டு